இந்த நாளில் கட்டுறையாமையானவர் நமக்கு வெளிப்படுத்துற வேத வாசனமானது நூற்றி சதவீதம் எழுபத்தி ரெண்டாவது அநேக ஆயிரம் பொன் வழியை பார்க்கணும் நீரணக்கு விளம்பின வேதமே நலம் என்று அரசனாகி தாவிதி சொன்னதாக இந்த வேதமாக நாம் வாசி தருகின்றோம் இந்த இயேசு அறிந்திருக்கின்ற மக்களும் பொன் வழியே ரொம்ப நலம் என்று சொல்லி அதையே விரும்பி காலமாக இருக்கின்றது இங்கே தமிழரசனுடைய வாழ்க்கை சரித்திருக்கிற அவர் சொன்னதை வாசிக்கலாம் பொன்வெழியை பார்க்கிறோம் என்ன கிடைத்திருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்தவ சமுதாயம் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எல்லா மதத்தினுடைய நூல்களும் நல்ல நூல்கள் எல்லா மதத்திலும் நல்ல கருத்துக்கள் உண்டு இதற்கு முன்னாடி இருந்த போப்பாண்டவர் அப்படி ஒரு சுற்றறிக்கையில் பேசியிருந்தார் எல்லா மதநூல்களிலும் நல்ல கருத்துகள் உண்டு அந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்து நாம் நம்முடைய மதத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் அப்படியானால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை அவர் திறந்து பார்க்காத ஒரு மனுஷன் என்பதை அதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிந்தது அரசனாகி தாமிதி இசவே அனைத்தையும் ஆளுநர் செய்வதற்கு அனுமதி பெற்ற மன்னனாகி தாமிதி சொல்கின்றார் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம் அவருக்கு ஏராளமான பொண்ணுகளும் வெள்ளிகளும் செல்வங்களும் பெருகியிருந்தது அதை பார்க்க நீதின திளம்பினே எனக்கு நல்லதுனமே வேத புத்தகம் இது மனிதன் எழுதுறது அல்ல தேவனுடைய புறப்பட்ட வார்த்தை என்று சொல்லுகின்றபடினால் இந்த வார்த்தை எந்த ஒரு மனுஷன் மதிக்கிறானோ அவனுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை மத்திய சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை தீர்க்க தரிசியை கொண்டு அண்டவர் வாசிக்கலாம் என் ஜனங்களே எனக்கு செல்படுங்கள் என் ஜாதியாரேயின் வாக்கை கவனிங்கள் மேதம் என்னில் இருந்து வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களுக்கு வெளிச்சமாக சாபிப்பேன் மனிதன் இருளுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் போக வேண்டிய பாதை இன்னதென்று அறியாதபடி தடுமாறிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கிறிஸ்து மதத்தில் இருந்தாலும் பரலோகராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய வழி தெரிய முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அகினால் இறைவெந்தமுடைய வார்த்தைகள் அதற்காக வெளிப்படுத்துகிறார் என்று இறைவேதம் விதமாக சொல்லுகிறது இன் ஜனங்களே எனக்கு செவிகொடுங்கள் இந் ஜாதியாரியின் வாக்கை கவனிங்கள் வேதம் என்னில் இருந்து வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களில் வெளிச்சமாக சாமிப்பேன் ஹலே நம்முடைய கரத்தில் இருக்கின்ற வேதம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் என்பதை இறமக்கடனாக புரிந்து கொள்ள வேண்டும் அகினால் தாவிதர் அறிந்திருந்தபடினால் அநேகமாயிரம் முன்வெளியை பார்க்கலாம் நீர் விளம்பர வேதமே எனக்கு நலம் பிரியமான தேவ ஜனமே தேவந்தின் வார்த்தைகளினாலே இந்த உலகத்தெல்லாம் உண்டுபடினார் என்று சொல்லி அறிந்திருக்கின்றோம் உண்டாக கிடவது என்று சொன்ன பொழுது அப்படியே வானம் உண்டாகிவிட்டது பூமி உண்டாகிவிட்டது அப்படியே மனதில் எதை நினைத்து உண்டாக வேண்டும் என்று சொன்னார் அப்படியே நிறைவேறி இருக்கிறதாகவே வாசிக்கின்றோம் பூமி உண்டாக என்று சொன்னார் பூமிக்குழு என்னென்ன இருக்க வேண்டும் என்ற ஆண்டவர் விரும்பியிருந்தாரோ அத்தனையும் பூமிக்குள் இருக்கிறது என்று மனிதனின்றி கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்டு மனிதவிகளை மாத்திரமே மனுஷன் கண்டுபிடிக்கின்றானே மனிதன் புதிதாக இதை உண்டு பண்ணவிய முடியாது அகினால் அருமையான தேவஜனமே இந்த வேதத்தை நாம் முக்கியப்படுத்த வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது என்பதை உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது ரெண்டு பேதும் மூன்றாம் அதிகாரம் ஐந்து பார் வசனத்தில் வாசிக்கும் பொழுது படிப்பறியாத மீனவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த பேதறி இறைவனுடைய வார்த்தையினால் உண்டான வல்லமைகளை குறித்து தெய்வீக மேன்மைகளை குறித்து அவர் அறிந்த விதமாக எழுதியிருக்கிறத வாசிக்கலாம் பூர்வகாலத்தில் வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிறைகொண்டிருக்கிற பூமி உண்டாயினையும் வானம் ஆத்திரமல்ல வானங்களும் உண்டாயிருந்தது என்று சொல்லி எந்த புத்தகத்தை படித்தையா அப்படி சொன்னார் யாருக்கும் தெரியாது இன்னைக்கு அநேகருக்கு இந்த ஒரு வானம் தான் சொல்லி விஞ்ஞானிகளுக்கு கூட தெரியுமே அதற்கு மேல வானங்கள் இருக்கிறது என்பது விஞ்ஞானிகளுக்கு தெரியாது அன்று பேதறி விதமாக சொல்லுகின்றார் பூர்வ காலங்களிலே தேவருடைய ஜலத்திலின்று தோன்றி ஜலத்தினாலும் நிலைகொண்டிருக்கிற பூமி உண்டானது என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பள்ளத்தினால் அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் என்று பரிசுத்த பேதிரி சொல்லுகின்றார் ஆம் பிரியுமான தேவஜாலமே இறைவந்தபடி வார்த்தை நாலு மேலே உண்டுபடி வைத்திருக்கின்றார் அவர் தேவைப்படும் பொழுது இந்த வார்த்தையின் அவர்களை அளிக்கிறார் என்று எதிர்க்கிறது அர்த்தவசர வாசிக்கலாம் இப்பொழுது இருக்கிற வாரங்களும் அந்த வார்த்தையினாலே அக்கிரிக்கிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுது அளிக்கப்படும் என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாவே பேர சொல்கிறார் இல்லாதவர்கள் நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகு நாள் வருவரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையினாலேயே காக்கப்பட்டிருக்கின்றது சில மனிதர்கள் அழியலாம் சில பகுதிகளில் அழியலாம் உலகம் அப்பொழுது அழியும் என்று சொல்லுகிறது தேவபக்தி இல்லாத நியாயந்திருக்கப்பட்டு அழிக்கப்படும் நாள் வருவது அருமையான தேவ ஜரம இறைவனுடைய வாய்ந்து புறப்பட்ட வார்த்தையே உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வார்த்தைகளை நாம் இவ்விதமாக பொன்வெளியை பார்க்கலும் அந்த வேதமே எனக்கு சிறந்ததென்று மதிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரசுத்தாவி அனுமதி விரும்புகின்றார் கிறிஸ்தவ கொஞ்சம் கொஞ்சமாக பொன்னோடும் வெள்ளியோடும் கலந்து உலக ஆடம்பரத்துக்குள்ளே சேர்ந்து உலகமாகவே மாறிக்கொண்டு வருகின்ற காலமாக இருக்கின்றபடியினால் நம்முடைய கடத்திலிருக்கின்ற வேத புத்தகத்துக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதையும் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் பதினெட்டாவது அரசிய தாவித விதமாக சொல்வதை வாசிக்கலாம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் அப்படின்னா தாவிதராஜாவுக்கு கண்ணு குருடா இருந்து நினைக்கிறீங்களா ஆன்மீக கண்களை திறந்திரளும் ஆன்மீக கண் திறக்கப்படாத வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிய முடியாது என்பது இதற்குரிய பொருளாக இருக்கின்றது அலேலியோ எதையோ பேசலாம் எதையோ எழுதலாமே தவிர அந்த ரகசியத்தை அறிந்து மக்களுக்கு சொல்ல வேண்டியது கண் திறக்கப்பட்ட அகில அரசனாகி தாவித சொல்கிறார் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தரணும் கடவைக்காக வேதத்தை வாசிக்காதிருங்கள் வாசிக்காது போனால் பாவமாகிவிடுமே என்று சொல்லி எண்ணாதிருங்கள் அதகசியங்களை அறிந்து கொள்வதற்காக பிரயாசப்படுகின்ற மக்களுக்கு கருத்திறந்த அதிசயங்களை காண்பித்துக் கொடுக்கின்றார் வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்து மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையாக இருக்கிறதோ அத்தனை வெளியித்தரப்பட்டிருக்கின்றபடியினால் அதை அறிந்து கொள்கின்ற மக்கள் மாத்திரமே அதை அடைந்து கொள்ளுகின்றார்கள் அறியாத மக்கள் அதை அடைந்து கொள்ள விரும்புகிறது ஆகினால் அடைந்து கொள்ளாமல் போய்கொண்டிருக்கிறார்கள் ஏன் கிறிஸ்துவ சமுதாயத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை இன்னும் பெறவில்லை இன்னும் பரிசுத்தமாக வாழ முடியவில்லை பரலுகிற விருப்பம் இல்லை என்று சொன்னால் இந்த வேதத்தை அந்த நோக்கத்தோடு கூட வாசிக்காத காரணத்தினால்தான் எங்காவது பொண்ணு கிடைச்சிருக்குதா வெள்ளி கிடைச்சிருக்குதா யாருக்காவது செல்வம் கிடைச்சிருக்கான்னு பார்த்து அந்த வசனத்தை மாத்து அண்டலை பண்ணி வச்சிருப்பாங்க வள்ளியூர் இருக்கும்போது மயிலாடுல இருந்து பெரியவர் ஜெவம் பண்ண வருவார் வந்துட்டு ஆலோசனை கேட்பார் அப்படியே போயிடுவார் ரொம்ப கடமை இருக்கு சார் ஜெமிச்சிடு ஜெவம் பண்ணுவோம் நீங்க ரஷிக்கப்படுங்க பிள்ளையாக மாறுங்க அண்ட் கிடைக்கும் எப்படியாவது ஒரு காரியம் நடக்கணும் அதுக்காக நீங்க ஜெபிக்கணும் என்ன சொல்லிகேட்டி என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறத முதல்ல சொல்லுங்கள் சொல்லி கேட்டால் எனக்கு இங்கிருந்த கொஞ்சம் பணம் கிடைக்கணும் அதை நான் விரும்புகின்ற ஒரு காரியம் இல்லாட்டி போலையும் கடந்த நாளத்திற்க முடியாது என் வீடு வாசலு இருக்கிறதானே கொஞ்சம் வித்து கடத்த குடுக்கலாம் கடவுளியிருக்காரு பத்திரிகை படிச்ச செய்தி சொன்னார் எப்படி சொல்லுங்களேன்னு சொன்ன ஒரு அம்மா அமெரிக்காவிலேசு ஏற்றுக்கொண்டு பொண்ணு கணவன் திடீர் ரெண்டு ஹாட் டாக்கில் இறந்து போட்டார் ரெண்டு சின்ன குழந்தைகள் மாத்திரம்தான் அதுக்கு எந்த வருமானமும் கிடையாது அவன் இறந்து போட்டு அவன் ஜம்பளமும் போச்சு பிழைப்பதற்கே வழி இல்லை வாடகையும் குருவானவர் மகளை கவலைப்படாத கடவுள் எப்படி ஆளுநரை காப்பாற்று ஜெவமணி கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய பின்வாசல் இல்லை பின்புறத்தில் கொல்லப்புறத்தில் கொஞ்சம் இடவழி இருந்திருக்கிறது ஜமாறு ஒரு சத்தம் கெட்டிருக்கிறது இருவரும் ஓடி வந்து கதவு பார்த்தால் ஒரு பேர் ஒரு பெரிய கட்டு என்று அங்கே கடந்திருக்கிறது பெரிய பேப்பர் கட்டு ரெண்டு பேரும் அப்படியே தூக்கி கொண்டு வரும் போய் கொண்டிருக்கிறதாம் துறத்தி கொண்டே போகிறதா ரெண்டு பேரும் தூக்கிக்கொண்டு வீட்டில் வைத்து பேல தரம் பார்த்தா அது பேங்கில் உள்ள கெட்டு நோட்டு கட்டுகள் அவ்வளவு கட்டுக்கட்டான பல கோடி கணக்கான ரூபாய் அப்படி என்ன நடந்ததுன்னு மறுநாள் செய்தி வந்து விட்டது பேங்கிலே கொலை அடித்து விட்டு ஹெலிகாப்டர் படத்தை கொண்டு போகும் பொழுது மற்றபடி காவல்துறையினர்கள் ஹெலிகாப்டர் துரத்தும் போது கட்டை போட்டு விட்டு சப்பித்து விட்டார் என்று சொல்லி செய்து வந்து கட்டு இங்கே விழுந்து விட்டது அப்படி எனக்கு யார்ட்டையா கொள்ளை அடிச்சவங்களுக்கு பணம் தரப்புறீங்க கொள்ளையடிச்சிட்டு அவங்களுக்கு மாத்திரம் மக்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா இந்த உலகத்துள்ள செல்வம் வேண்டும் இந்த உலகத்தாரை போல செல்வமாக வாழ வேண்டும் அதற்கு இயேசுநாத உதவி செய்ய வேண்டும் தவிர இந்த வேதம் எனக்கு வேண்டுமாலே அநேகமாயிரும் பொன்வெளியை பார்க்கிறோம் ஈர்வளம்பின வேதமே எனக்கு நலம் அந்த தாவி தலகத்திலே பெரிய ஐசியனாக மாறி இருந்தார் என்று வாசிக்கின்ற தேவ ஜனமே நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அங்கு எல்லாமே அடங்கி இருக்கிறது என்று சொல்லி அந்த வாக்கியத்தில் வாசிக்க முடிகின்ற வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவாபியானவர் சொல்லுகின்றார் ஒரு பையனை கல்லூரிக்கு தகப்பனார் அனுப்பும் பொழுது வேத புத்தகத்தையும் கையில் கொடுத்தாரான் உனக்கு என்ன தேவையான இருக்கிறது தினசரி ஒரு அதிகாரத்தின் படித்தேன் தெரியப்படுத்த வேண்டும் கடவுளூருக்கு எல்லா அந்தமையை செய்வார்னு சொல்ல அவன் கோயிலுக்கே போகாதா சாமி தகப்பனாருக்கா கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போட்டு வந்துட்டு வந்து விடுவான் இப்பொழுது காலேஜுக்கு போற ரொம்ப ஜாலியா சுத்தலாம் அப்ப நிறைய பணம் அனுப்பி தருவார் ஊரு சுத்தலாம் நினைச்சிதான் காலேஜுக்கு போறான் பைபிள வாங்கி பட்டிகளை பூட்டி வைச்சான் போனவங்க பயணத்தை திறக்கவே இல்லை ஒரு மாதமாக பைபிள்தல்ல இவர் போன கேட்பாரு பைபிள் படிச்சு அடி படிச்சேன் படிச்சிருந்தா அவனுக்கு காரியம் நிறைவேறுமே மாதம் முடிஞ்சது பிஸ்பில் கட்டுவதற்கு பணம் இல்ல அப்பா எனக்கு பணம் கொடுங்க கடவுளூருக்கு பணம் தருவார் பைபிளை படி அனுப்பிச்சுனாராம் இவனுக்கு மண்டை பிச்சுட்டு போயிட்டு தான் கோவம் இனி பைபிளே தூரத்தி போடணும் என்ன மனுஷன் பைபிள் பைபிள்னு சொல்றாரு பணம் வேணும்னு கேட்டா பணம் தரமாட்டாரா அவ கூட உள்ளாக பயன்படுத்த அதுக்காக நான் பயன்படுத்த மாட்டேன் சொல்லலை விரும்பிதான் ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை படிக்க மாட்டேன் வாக்குவாதம் பண்ணி நானும் இரண்டாவது மாதமும் பணம் வரவில்லை பணம் அனுப்ப வேண்டும் நண்பன் பேசி இருக்கிறார் நண்பனுடைய நண்பனாக இருக்கிறேன் அவனுக்கு ரெண்டு மாதம் கெட்டாடி போனா காலேஜ் விட்டு தள்ளிடுவாங்க அவனுக்கு நீங்க எப்படியாவது அவனை பயில் படிக்க சொல்லும் இவனுக்கு மறுபடியும் இவனுக்கும் சங்கட நண்பர்கள் ஏ அப்பா உங்க அப்பா சொல்றதையாவது கேட்கலாம் தானே என்று அவன் பயவல் எடுத்து இவன் கையில கொடுத்து சரியப்பா முதல் ஆதி ஆகமத்தை நீ வாசி வாசித்தபோற நான் உங்க அப்பாட்ட சொல்றேன் படிச்சிட்டாப்பா நான் அதுக்கு சாட்சி சொல்றேன் அப்படின்னு ஆதி ஆகமத்தை திறந்த பொழுது அவருக்குள்ள ஒரு ஆயிரம் ரூபாய் நோட்டு இருந்ததா அந்த கல்லூரி படிப்புக்கு எவ்வளவு பணம் தேவையோ அத்தனையும் அந்த வேத புத்தகத்தில் வைத்தவர் அனுப்பினாரா வேதத்துள் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு கண்களை திறந்திரலாம் நீங்களும் நோட்டிருக்குன்னு வாசிக்காதீங்க எதிரும் தெரியுமா அந்த பையன் அப்படியாவது வேத புத்தகத்தை படிக்க மாட்டானா என்று ஒரு தகப்பன் பிள்ளைக்கு கொடுத்திருக்கிற போதனை குறித்து உங்களுக்கு சொல்லுகின்றேன் இறைவனமை பிள்ளைகளாக நினைத்து போதனை தருகின்றார் பிள்ளைகளுக்கு சொன்ன புத்திமதிகளை புத்திமதிகளை மறந்துவிட்டீர்கள் என்று இன்னாதபடி பிள்ளைகளாகிமதிகளைஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றுஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியாக சொல்லுகின்றார் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்து தாரும் யாருடைய கண்கள் திறக்கப்படுகிறதோ அவர்களுக்கு தான் வேதத்தில் உள்ள பொருள்கள் விளங்குகின்றது அவர்கள்தான் அதை கைகொண்டு இன்றைக்கு வாழ்ந்து பரலோகம் செல்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் குரடலாக இருக்கிறார்கள் அதை கண்டுகொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள் இயேசுநாத சொல்லும்பொழுது குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் குழியினை விழுவார்கள் என்று இயேசுநாதனை சொன்னதாகவே திரும்பிக்கிறான் பெரிய மாணவர்களே நாற்பது நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வாசிக்கும் பொழுது ஹேவந்தமுடைய வேதத்தை முக்கியப்படுத்தியிருக்கிறார் என்று இங்கே சுத்த தீர்க்க தரிசி கருத்தர் தமது நீதியின் நிமித்தம் அவர் மேல் பிரிய வைத்தார் அவர் முக்கியப்படுத்தி அதை மகிமாக்குவார் என்று இறைவனாய் ஆண்டு வார்த்தை சொல்லுகின்ற வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் ஆம்புரிய வேதத்தை அவர் முக்கியப்படுத்துவார் ஆண்கள் மாத்திரம்தான் வாசிக்க பெண்களும் சத்தமாக வாசிக்கிறான்னு சொன்ன ஒரு ஆளுன்னு வாய் திறக்கல அப்படின்னா ஒருவருக்கும் பைபிள் தெரியாது விருப்பம் எல்லாரும் வாசிங்க ஒழுங்குகளை சொல்ற ஆலோசனைகள் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை வேதத்தை அவர் முக்கியப்படுத்த மகிமையுள்ளதாக மாற்றி இருக்கிறார் அகினாலே வேதத்துக்கு யார் நடுகுகின்றார்களோ வேத வசனத்துக்கு யார் நடுகுகிறார்களோ அவர்களை மாத்திரமே அவர் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று சொத்த வேதம் சொல்லுகின்றது பைபிளை கையில் வச்சிருக்கிற எல்லாரையும் எல்லாரையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார் யாருக்கு அவர் நன்மை செய்வார் என்று சொன்னால் வேதத்துக்கு யார் நடுகுகின்றார்களோ அப்படி வசனத்துக்கு யார் நடுகுகின்றார்களோ அவர்களுக்கு மாத்திரமே நன்மை செய்வோம் என்று எஸ்ஐ அறுபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாவது சொன்னதாக வாசிக்கலாம் என்னுடைய கரப்பு இவ்விழா சிரிச்சித்ததனால் இவ்விழல்லாம் உண்டாயினும் என்று கருத்து சொல்கிறார் ஆனால் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுமுண்டு என் சத்தத்துக்கு நடுகிறவரையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று இரவனாய் வார்த்தை சொல்லுகின்றது என்னுடைய கரவு இவளெல்லாம் சிரிச்சித்தனால் இவள் எல்லாம் உண்டாயின் சிறுமைப்பட்டு ஆவியை நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவரையே நோக்கி பார்ப்பேன் ஆண்டு சொல்லியிருக்கிறாரே ஆண்டுவர் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே நான் இப்படி என்கிற உணர்வு யாருக்கும் வருகின்றதோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொத்துகின்றனர் வாழ்க்கையிலே மேன்மை உண்டாகும் நெருக்கங்கள் மாற்றப்படும் என்று சொல்லி வசனத்தை யார் நம்புகின்றார்களோ அவர்களை ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் என்று இறைவாக்கு சொல்லுகின்றனர் பிரியமான தேவஜாதமே இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் தோன்றி மறைந்து தோன்றிக் கொண்டே இருக்கின்றது அந்த மதங்களில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் பாகு மன்னிப்பு கிடைக்காதிருக்கின்ற பொழுது இயேசுநாதர் ஒருவர் மாத்திரம் பாகு மன்னிப்பை கொடுக்கிறார் என்று சொல்லுகின்றது பாவிகளை கிறிஸ்து உலகத்தில் வந்தார் அந்த இயேசுநாதிரை கும்பிடுகிற மக்களில் கோடிக்கணக்கான பாவிகள் அவை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணமன தெரியுமா இந்த மேதத்தில் பாகு மன்னிப்பை பெறுவதற்கு என்ன எழுதியிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள விரும்பாதபடியினால் இயேசு மாத்தரும் போது இயேசு ரத்தம் போதும் என்று இயேசு ரத்தமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி மக்களுக்கு போதனை செய்திருக்கிறார்கள் அகிலாத மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியவில்லை என்று சொல்லுவேன் இயேசுநாதர் சொல்லும் பொழுது எட்டாம் ஆறு இப்படி எழுதியிருக்கிறது வாசிப்போம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசுநாதன் சொன்னார் வாசிக்கின்றோம் எந்திர விடுதலையாக்கும் தெரியுமா சாபத்திலிருந்து பேயின் பொடியிலிருந்து மனிதனை விடுதலையாக்குவதென தெரியுமா இயேசுநாதனுடைய வார்த்தை வார்த்தை அவ்வளவு பாவம் இல்லாம மனுஷனை விட்டு மீறி விலகி போயிடுகிறது என்று சொல்லி எழுதியிருக்கு சத்தியை தீமாறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் விடுதலையாக்கினால் விடுதலை ஆவியில் என்று இயேசுநாத் என்று சொன்னது மாத்திரமல்ல மாறிவீர்கள் சத்தியாக சத்தியத்தை அறியாத மக்கள் விடுதலை ஆக மாட்டாள் என்பது சொல்லிக் கொள்வது இல்லை இயேசுநாதர் இறக்குமுள்ளே அப்படின்னா வேதம் எழுதி கரத்தில் தந்திருக்க வேண்டியதே இல்லை இறங்குகிற தேவனால் இல்லாமல் சொல்லி எல்லாருக்கும் பாவ மதிப்பு கொடுத்தால் பரலம் கொண்டு போயிருக்க முடியும் இந்த வேதத்தை அவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார் ஆகினால் இந்த வேதத்தில் எழுத்தாயில் எழுத்து உறுப்பாயில் ஒளிந்து போவதை பார்க்கலாம் இந்த வானபும் பூமி ஒளிந்த போது நலமாக இருக்கும் என்று சொல்லி அரை சொல்லி இருக்கின்றபடியால் பாவத்திருந்து விடுதலை ஆக்கிக் கொள்வதற்குரிய சத்தியத்தை எந்த ஒரு மனுஷன் அறிந்து அதை கை கொள்கின்றாரோ அவரை கத்து பாவத்திருந்து விடுதலையாக்குகின்றாரியோ பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது பிதாவின் நடத்திலேயோ ஏசு கிருசு ஜெபம் பண்ணும் பொழுது அங்குதமாக சொல்வதை வாசிக்கலாம் உம்முடைய சத்தியத்தினால் இவளை பரிசுத்தமாக்கும் உடைய வசனமே சத்தியம் சத்தியத்தைர்கள் சத்தியடுதலையாக்கும் என்று சத்தியம் என்றால் எது தெரியுமா பிதாவினுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் அவர்களை விடுதலையாக்கும் வசனவே அந்த சத்தியம் என்று சொல்லி இறைவதாக சொல்லுங்க நாம் பிரியமானவர்களே பிதாவாகிதேவனுடைய வார்த்தைகளை நாம் கைகொண்டு அதனால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு பாக்கிரம கிடைத்திருக்கிறது சொன்னால் அது இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களில் ஒன்று என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றோம் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் கர்ம நிவர்த்தி செய்வதற்காக தர்மங்களை செய்கின்றார்கள் புண்ணிய யாத்திரைகளுக்கு செல்கிறார்கள் யோகங்களை பண்ணுகின்றார்கள் தியாகங்களை பண்ணுகிறார்கள் மொட்டை அடைக்கிறார்கள் காவடி எடுக்கின்றார்கள் முழு படுக்கைகளிலே படுக்கின்றார்கள் என்னவெல்லாமோ பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் கர்மத்திற்கு விடுதலையாக முடியவில்லை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் அது ஏசுநாதனுடைய வசனம் இருக்கின்றதே அதை ஒரு மனுஷன் கைகொள்ளும் பொழுது அவன் கொடிய பாவியான அவ்வளவு பெரிய புனிதமான ஒரு வேத புத்தகத்தை நாம் கருத்தில் வைத்திருக்கின்றோம் கிறிஸ்தவ மதத்தினை சரியாக பின்பற்றாதபடியினால் உலகம் என்ற கிறிஸ்தவ மதத்தை பழித்துச் சொல்லக்கூடிய சூழலைகள் உருவாகியிருக்கின்றன கிறிஸ்தவுடைய வாழ்க்கையை தப்பிதமாக சொல்லக்கூடிய சூழல்கள் உண்டாக இருக்கின்றது எழுதியிருக்கிறபடி பரிசுத்தாமத்திலே உங்கள் மூலமாய் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படுகிறதே என்று ஆண்டவர் ஏஞ்சி என்ற வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது ஏன் அப்படி ஆனது இந்த மக்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்ல முடியாமல் போனபடினாலே பிரியமான தேவஜானமே இதாய் வேத புத்தகத்திலே மகிமியான எழுதப்படுகிறது யோவான் பதவி இந்த அமரிகாரம் மூன்றாவது சனத்தம் வாசிக்கும் பொழுது இங்கு இயேசுநாத சொல்வதுவாசிகளாம் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமானீர்கள் ரத்தத்தை பூசி சுத்தமாக சொல்லல இயேசுநாத ரத்தம் சொந்தப்பட்டது பாவ மன்னிப்பை அவர் சம்பாதித்து வைத்துவிட்டு போவதற்காக செய்யப்பட்டது இப்பொழுது ரத்தம் தெளிக்கப்பட்டது யார் மேலும் தெளிக்கப்படும் தெரியுமா சத்தியத்தை கைகொள்கின்ற மக்கள் மேலும் தெளிக்கப்படுகின்றது ால இப்ப மனிதனை எந்த மதத்திலும் கிடையாது எந்த புத்தகத்திலும் கிடையாது எந்த ராமாயணத்திலும் கிடையாது எந்த வேதத்திலும் கிடையாது இந்த வேதத்திலிருந்து எழுதியிருக்கிறபடினால் இறைவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது என்னுடைய வாயிலிருந்து வேதம் புறப்பட்டது வேதத்தை நான் முக்கியப்படுத்த இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடினால் அரசனாகி தாவிதை சொல்கிறார் அநேகமாயிருப்பை பொன்வெளியை பார்க்கிறோம் ஏர்வளம்பின வெளியினாலும் கர்மத்திலிருந்து யாரும் தங்களை விடுதலை ஆக்கிக் கொள்ளவே முடியாது அதே கர்மத்தில் சம்பாதித்த வெளியும் ஒன்றுமாகத்தான் இருக்கும் அதனால் பிள்ளைகளுக்கும் கர்மத்தை சம்பாதித்து வைத்துவிட்டு போய்விடுகிறார்கள் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாவது நான்காவது தலைமறைவருக்கு நியாயம் விசாரிப்பேன் நாங்கள் கோயமுத்தூர் தடவை ஒழித்துக்காக சென்றிருந்த பொழுது ஆவி உலகம் என்று சொல்லி அங்கே ஒரு இயக்கம் உருவாகிக் கொண்டிருக்கின்றது ஆவி செத்து ஆவிகளோடு கூட பேசக்கூடிய ஒரு இயக்கம் வைத்திருக்கிறார்கள் அதில் அநேக பேய்ளையும் துரத்துகிறார்கள் சில நகழ்ச்சிகளை அறிந்து கொள்கிறார்கள் அங்கே அவர்களால் குளமாக்க முடியாத ஒருவருக்கு ஒரு காலேஜில் நம்முடைய சபைக்கு வந்த முறை விடுதலை கிடைத்தது அவரை கூப்பிட்டு கேட்டிருக்கிறார் உங்களுக்கு எப்படி விடுதலை கொடுத்தா என்று சொல்லி நாங்களும் இடத்துல ஆவிகளை வைத்து கூப்பிட்டு பார்த்தோம் விடுதலை கிடைக்கல உங்களுக்கு ஆவிய கண்ணோன்னு எங்களுக்கு உடனே ஒளிந்து கொண்டது பெரிய பூதாக சொல்லப்பட்டது எப்படி விடுதலையானது என்று கேட்டபொழுது இவர் சொன்னாராம் பாவங்களை அறிக்கை செய்ய சொன்னார்கள் நான் சில கர்மத்தெல்லாம் அங்கே சொன்னபொழுது எனக்கு கர்ம நிவர்த்தி கிடைத்தது விதமாய் சாபம் மாறிவிட்டது என்று சொன்னாராம் நீர்தான் பைத்தியமாக இருந்தே நீர்ச்சேத காரணம் தெரியாத அளவுக்கு இருந்தீரே எப்படி அதில் இருந்து விடுதலை கிடைத்தது என்று மறுபடியும் கேட்டிருக்கிறார்கள் அவர்களினுடைய பாவத்தை நான் சொல்லி தந்தார்கள் நான் எங்கே எங்கே போடேன் என்ன என்ன செய்தேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது நான் அதை கேட்டு அறிக்கை செய்தேன் விடுதலை கிடைத்தது அவர்களை நாங்களும் பார்க்க முடியுமா என்று சிறு ஒரு தடவைகளை பார்க்க வைத்திருந்தார்கள் அவருக்கு ஆண்டரை பிறந்த பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஜென்மத்தை பற்றி அவரிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன் மறு என்று சில தப்பிதமாக சொல்கிறார்கள் முந்திர ஜென்மத்தில் செய்த தவறுக்காக இந்த ஜென்மத்தில் தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறார்கள் அப்படி கடவுள் அந்த ஜென்மத்தில் அவரை தண்டித்திருக்க முடியும் இந்த ஜென்மத்தில் குழந்தையாக பறக்கும் பொழுது செவிடாக உண்மையாக தண்டிப்பது கடவுளின் நோக்கமில்லை அது பிதாக்கள் செய்த என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் கேட்டார் ஏனையா தகப்படி செய்த தப்பத்துக்கு பிள்ளை தண்டிப்பானே என்று சொல்லி கேட்டார் பெரி விதமாக கொள்ளையடித்து பணத்தை வைத்திருந்தால் பையன்தானே அதை அனுபவிப்பான ஒத்துக்கொண்டார்கள் அருமையான கர்மத்தை சம்பாதித்து வைத்து பிள்ளைகளை கர்மத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போகிற காலமாக இருக்கின்றபடியால் அவர்களிடம் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு குடும்பங்களும் எல்லா மதத்தினரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அது கிறிஸ்தவ வேதத்தில் இருக்கிறது என்பதை எடுத்துச் செல்வதற்கு இயேசு நாதன் மன்னிப்பார்னு சொல்லிவிட்டு போய்விட்டார்களே தவிர இப்படி இந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்காது அப்படினால் கிறிஸ்தவ சபையிலும் மக்கள் பாவிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அருமையான தேவஜானமே நான் உங்களுக்கு கொடுத்த உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உபதேசத்தை அடங்கியிருக்கின்ற வேத புத்தகத்தை நம் கரத்தில் வைத்துக் கொண்டு போகின்றோம் இந்த இடதுகையிலே வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு வலதுகையிலே போதகர்கள் நிறைய பெருகியிருக்கிறார்கள் அப்படியானால் அவருக்கு அந்த வேத புத்தகத்தை பற்றி கவலை இல்லை ஏதோ ஒரு புத்தகம் பிரசங்கம் பண்ணால் காசு கிடைக்கும் அப்படித்தான் கருசவர்களை ஏ மாளிகளாக நினைத்து பல கோமாளிகள் உலகத்தில் உருவாகி வருகின்ற காலமாக இருக்கிற ஒரு நாள் மத்திய அரசு நாங்கள் ராத்திரி ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போட்டு வந்து அங்கே இறங்கி நடந்து வரும் பொழுது ஒரு ஒரு புகழ் எடுத்துக் கொண்டிருக்கிறார் அடுத்த எதிரே பஸ்ஸுக்காக நிற்கும் பொழுது சரி யாரோ உலக மனுஷன் மலர் நடிச்சுட்டு கிட்ட வந்தா கையில் வேத புத்தகம் இருக்கிறது எங்களுக்கு சட்டையை பார்த்தவுடன் அணைத்து எங்களை பார்த்தோட கடவுள் பார்ப்பாரு என்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை அருமையாளர்கள் நடுங்குகிறவரையை பார்ப்பேன் பகுதி கிறிஸ்துவ மதத்தை அழித்து விட வேண்டும் என்று திட்டமிட்ட மனுஷன் உள்ளத்திலே போராடி கொண்டிருந்த பாவ போராட்டத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்றேன் என்று சொல்லி அவர் சொல்வதை வாசிக்கலாம் கிறிஸ்தியினாலே தேவனுடைய ஆவின் பெருமாணம் என்னை ஜீவனுள்ள தேவனுடைய ஆவின் பெருமாணம் என்னை பாவ மன்னம் என்கிற பெருமாணத்திருந்து விடுதலை ஆக்கின்றே நம் கரத்தில் வைத்திருக்கிற புத்தகம் தேவ பெருமாடும் நிறைந்த புத்தகத்தை வைத்திருக்கின்றோம் அதேவருடைய அடங்கிய புத்தகத்தை நாம் கருத்தில் வைத்திருக்கின்றாலே ஜீவன் உள்ள ஆவியின் பெருமானும் என்னை பாவம் வரணும் என்கிற பெருமாள் இந்த விடுதலை ஆக்கிட்டே இன்னொரு அறிக்கை சிதா விடுதலை கிடைக்கும் எண்ணம் உண்டு ஏன் மறுபடியும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா அந்த புறமாணத்தை வாசித்து வாசித்து இனி பாவம் செய்யாத கிருமைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற தாகனம் நம்பிலும் பலர் இன்னும் பாவம் செய்யக்கூடிய மனநிலை உடிகளாக மாறி வந்து கொண்டிருக்கின்றோம் ரோமன் ஆறாம் பதினாறு பதினேழு பதினெட்டு அரசு எழுதும் பொழுது முன்னே நீங்கள் பாவத்து அடிமையிலாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்போகிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தபடினாலே தேவனுக்கு சோத்திரம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைர்கள் நேற்று ராஜன் சார் ஒரு காரியம் சொன்னார் ஒருவருக்கு ஒன்பது வருஷமாக ஒரு தரிசனமா கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்தை தெய்வீக யுத்தத்தை தரிசனம் கண்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை ஒவ்வொருவரும் மீதும் ஒரு சாத்தானம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதாகவும் அந்த சாந்தானவனை அடிமைப்படுத்தி அவளை அடிமை திறந்து நடத்திக் கொண்டிருக்கிறதாகவும் விதமாக ஒரு தரிசனம் கண்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அது உண்மையான ஒரு காரியமும் கூட பிரியமானவர்களே விடுதலை பெற்றவர்கள் மாத்திருந்தான் விடுதலை பெற்றுக் கொள்வார்கள் இல்லாத சாத்தான் நடத்திக் கொண்டிருக்கிறார் அவர் எஜமானாகிவிடுகின்றான் இவர்களை அவர் நடத்திக்கொண்டே இருக்கிறான் கோபடும்போது கோபப்படுவது கெட்ட வார்த்தை பேசும்போது கெட்ட பேசுவது இப்படி இல்லாத மக்கள் ஒரு இயக்கம் இருக்கிறது யாரை இயக்குவது தெரியுமா சாத்தானின் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார் ஆக நான் அருமையான தேவஜானமே இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வாய்க்குள் படித்தபடினால் தேவனுக்கு சோத்திரம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் நாம் இப்பொழுது யாருக்கு அடிமைகளாக இருக்கிறோமோ அந்த எஜமான் சொல்வதை தான் கேட்டுக் கொண்டிருப்போம் நீதிக்கு அடிமைகளாகுவது பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்ட பிறகு பாவம் செய்யாதபடி வாழ வேண்டும் ஒரு வாழ்க்கையை நாம் எடுத்துக் சாத்தான் மறுபடியும் நம்மை அடிமைத்தருத்துக்குள்ள வழி கொண்டிருக்கிறார் அகினால் நீதி செய்கின்ற வசனத்தை வாழ்க்கை அடிமையாக ஒப்புக் கொடுக்கின்ற மக்கள் நீதிக்கு அடிமைகளாகி விடுகிறார்கள் அடிமை தரத்துக்குள்ளே கொண்டுவர முடியாது என்று சொல்லி பகுதி சொல்லுகின்றார் அருமையான தேவ ஜனமையை இந்த வேதத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த வேதத்தில் அதிசயங்களை நாம் பார்த்ததை கை கொண்டு அதன்படி மேற்கொள்ள மாட்டாது பரிசுத்த வேதம் சொல்லுகிற நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் பதினொன்றாவது உசகத்திலே தாவிதி சொல்வதை வாசிக்கலாம் இன்னொரு ஆள் வாசி ஒரே ஆள் வாசிக்காதீங்க நான் உமக்குறாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கையின் இதயத்தை வைத்து வைத்தே பாவம் செய்யாமல் இருக்கணும் என்ன தேவனுடைய வார்த்தை உலகத்தில் நிறைந்து அடிமைகளாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நீதியுள்ள வாழ்க்கை நடத்துவதற்காக இந்த வேதனை நமக்கு எழுதி பாவத்திற்கு விடுதலை ஆவதற்காக மாத்திரமல்ல மறுபடியும் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு தூய்மையான நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த வேத புத்துக்கு நம்முடைய கருத்து வெளியே தரப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஒரு தடவை டிரெயினில் பிரயாணம் பண்ணி வரும்போது ஒரு பெரியவர் பிராமணகுலத்தைச் சேர்ந்தவர் எழுபது வயது மதிக்கலாம் ஓய்வு பெற்றவர் பாளையங்கோட்டையில கார்பரேஷனை வேலை பார்த்து இப்பொழுது ஓய்வு பெற்று மகளுடைய வீட்டில் சேனையில் அவர் தங்கியிருக்கிறார் ஓய்வூதிய காரில் எல்லாரும் ஐந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வங்கியில போய் தலையை காட்ட வேண்டுமா இருக்கிறார் என்பதற்கு இல்லாது போனால் அவர் கையெழுத்து யாராவது போட்டு பைசா வாங்கிட்டு இருப்பாங்க செத்த அதுக்காக அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு அரசாங்கம் செய்திருக்கிற நல்ல காரியம்தான் இவர் அங்கிருந்து வருகிறார் வயது முதிர்ந்தவர் பேரன் ஒரு கல்லூரி மாணவனும் துணைக்கு வருகின்றார் அவன் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறான் இது நாங்கள் ஏழு பைபிள் படித்துக் கொண்டிருந்தோம் படித்துவிட்டு ஜபத்தில் இருக்கும்பொழுது பார்த்துக்கொண்டே இருந்தார் ஜபம் படித்து கண்ணை திறந்தவுடன் சார் இந்த பெரிய புத்தகத்திலிருந்து எனக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி எதையாவது சொல்லித் தருவீங்களாம் நாளை காலையில் எட்டு மணி வரைக்கும் நெல்லைக்கு போது வரல நம்ம ஒன்றாகத்தான் போகிறோம் அப்போது நெல்லை வரைக்கும் ட்ரெயின் உண்டு ஒன்றாகத்தான் போக போகிறோம் எனக்கு நான் பல இடத்துல கேட்க வேண்டும் என்று நினைப்பேன் தப்பிதமாக நினைப்பார்களோ என்று சொல்லி நான் கேட்கறதில்லை சொல்லித்தருகலாம் என்று சொல்லி கண்டு சொல்லித்தரலாம் என்று சொல்லி சொல்லிவிட்டு சிறிது நேரம் கண்டம் ஓடினேன் இவருக்கு என்ன சொல்லித்தரும் ஒரு கதையை சொல்லிக் கொடுக்கிறதா சரித்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறதா எதை சொல்லிக் கொடுத்தாலும் இவருக்கு பிரோஜனமாக இருக்க முடியும் எண்ணின பொழுது இந்த வேத புத்தகத்தினுடைய மகத்துவத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆவியன் கொடுத்த புத்தகமே விலைமதியாத செல்வம் நீயே என்று சொல்லி பக்தர்கள் பாடியிருக்கிறார்கள் அருமையான தேவ ஜனமி அப்படிப்பட்ட விலைமதிக்க கூடாத செல்வத்தை நம்முடைய கரத்தில் வைத்திருந்தும் கரித்திருப்போர் நாம் காட்சியளிக்கிறவர்களாக காணப்படுகின்றோம் கிறிஸ்தவரது சொன்னால் உலகத்தில் ஐஸ்வரிய உலக மக்கள் புரிந்திருக்கிறார்கள் உயர்ந்த ஜாதி என்று உலகத்தை அனுமதித்திருக்கிறார்கள் அகையினால் அவனுக்கு உயர்ந்த ஜாதி என்று பட்டம் கொடுத்திருந்தார் பார்வர்டு கம்மிட்டி என்று கம்யூனிட்டி என்று சொல்லி உயர்ந்த ஜாதிகாரன் அவனோட உயர்ந்தவன் ஒருவன் என்று இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்குற சலுகை எனக்கு வேண்டும் என்பதற்காக நான் தாழ்ந்த ஜாதிகாரன் என்று சொல்லி ஜாதியை மாத்திக் கொண்டு போய்விட்டாள் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் அருமையான தேவ நம்மை உயர்ந்தவர்கள் நம்முடைய தேவனாகிய கருத்து நான் தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமயமாக இருக்கிறது போல கர்த்தமாக பெற்றிருக்கின்ற வேறு என்ன ஜாதி அவதமாக கடவுள் அமை உண்டாக்கி இந்த வேத புத்தகத்தை கரத்தில் தந்திருக்கிறான் பெரியவன் இந்த உலகத்திற்கு சட்டத்தை போதிக்கக்கூடியவன் உலகத்து நீதி நியாயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லி கைவி தந்திருந்த போதிலும் நாம் உலக மக்களை விட மோசமாக அவர்களை விட அசுத்தமாக வாழ்க வாழக்கூடிய வாழ்க்கையிலும் பெற்றுக் கொண்டோமானால் இறைவன் வருந்துகிறார் என்பதை விளம்பத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் பிரியமான தேவஜானமே அப்படியே அவரத்தில் வேத புத்தகத்தை சொல்வதற்கு முதல்ல உதாரணமாக சில காரியங்கள் சொல்லிக் அந்த காலத்தில் பெரியாள் அறிஞர்கள் எழுதின நூல்களுக்கெல்லாம் இப்பொழுது இருக்கிற பெரிய தப்பிதமாக விளக்கம் எழுதிவிட்டபடினால் அநேக அறிவு நூல்கள் எல்லாம் அந்த பலனை அடைய முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி சொல்லிட்டு வந்தேன் அவர் சொன்னார் என்படி சொல்றேன் அறிவி ஆயுதமாக முன்னோர்கள் எழுதின நூல்களுக்கு விளக்கம் அறிஞர்கள் கலைஞர்கள் தான் எழுதுகின்றார்கள் எப்படி தப்பிதமாக எழுதுவார்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் இல்ல சார் நிறைய தப்பிதம் இருக்கிறது என்று ஒன்று ரெண்டு காரியம் இடத்தில் சொன்னேன் அந்த காலத்தில் நீர்நிலைகள் அதாவது ஊரணியிலே எல்லாரும் தண்ணீர் எடுத்துக்கொள்வார் ஊரணிதான் ஊருக்குள்ள ஒரு குளம் மாதிரி கிடக்கும் மழை பெய்த தேங்கி இருக்கும் அதை சுத்தமாக காத்து அதைத்தான் குடி தண்ணீருக்காக எடுப்பார்கள் அதில் ஆடுபாடுகள் குளிப்பாட்ட மாட்டார்கள் மனிதர்கள் குளிக்க மாட்டார்கள் மிக சுத்தமாக தண்ணீரை காத்து வைத்திருப்பார்கள் அதை சுற்றிலும் நான்கு பக்கம் கல்வெட்டிலே வாசகம் எழுதியிருக்குமாம் தாயை பிழைத்தாலும் தண்ணீரை பிழைக்காதே அப்படின்னா தாயை அசூசிப்படுத்தினாலும் தண்ணீரை அசூசிப்படுத்தாதே உன் தாயினை அசூசிப்படுத்தினால் உனக்கு உன் தாய்க்கும் கேடு தண்ணீரை அசூசிப்படுத்தினால் குடிக்கிற எல்லாருக்கும் கேடு என்பது அதனுடைய பொருள் ஆகினால தண்ணீர் அசூசிப்படுத்தாது என்று சொல்லி அந்த காலத்தில் கல்வெட்டில் எழுதியிருந்தது இப்ப அதுக்கு என்ன விளக்கம் தர்றாங்க தெரியுமா சார் இந்த சொல்லுங்கள் ஐயாரு அதாவது தாயை கழிச்சாலும் தண்ணியை கழிக்காதே அப்படின்னா கட்ட தண்ணி குடிநீர் படிச்சு கொடுத்துருக்காங்க சாராயத்தை கழிக்க உண்மைதான் அப்படி அவர்கள் எழுதவில்லை தாயை பிழைத்தாலும் அப்படின்னா தாயை அசூசைப்படுத்தினாலும் அதுக்குரிய பொருள் தெரியாதபடியால் இன்று அநேக உண்மைகள் மறைக்கப்பட்டு போய்விட்டது அதுபோல வள்ளுவரும் சொல்லி இருக்கிறார் கற்க கசோடு கற்பவை கச்சவை நெற்க அதற்கு தகை என்று சொல்லியிருக்கிறார் உரையாசிரியர்கள் அவர் வரதராஜனார் அவர் குழந்தை எல்லாரும் பெரியவர்கள் எல்லாருமே எல்லாருமே படிக்கக்கூடிய நூலை பிழை இல்லாமல் படி படித்த பிறகு அந்த படிப்புக்கு ஏற்றபடி நடை என்று சொல்லி எழுதியிருக்கா அப்படின்னா மோசமான நூலை பிழை இல்லாமல் படிச்சிட்டு அதன்படி நடக்கணும் தான் பொருள் என்று சொல்லிக்கிட்டது ஆமா சார் பொருள் சரிதான் அப்படிதான் பெரியார்கள் எழுதியிருப்பார்கள் என்று வள்ளுவர் அவருக்கு தான் எழுதினார்களா இன்றைக்கு உலகத்தினுடைய எழுத்தாளருடைய எழுத்துக்கள் எல்லாம் இளைஞருடைய உள்ளங்களை அழுக்கு படுத்தக்கூடிய நூல்களை எழுதுகிறார்கள் கசடு என்பதற்கு அழுக்கு என்பதுதான் விளக்கம் அகைநாள் உள்ளத்திலிருந்து அழுக்கு நீங்கக்கூடிய நூல்களை படி படித்த பிறகு அழுக்க நடை என்று சொல்லி வள்ளுவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பேரன் நாவல் படிச்சுட்டு இருந்தால் அப்படியே மோடி கொண்டு கொண்டு வச்சுட்டான் அயிர்கோட சிரிப்பு வந்து பாருங்க சார் நல்ல புத்தகம் படிச்சா அங்க கொண்டு வைப்பாரு அப்படின்னு சொன்னார்கள் ஆமா அவர் மாத்திரல்ல உலகத்தில் எல்லா இளைஞர்களுமே படிக்கிற புத்தகங்கள்லாம் அழுக்கு படுத்த நூல்களை படித்து விட்டார்கள் யார் அந்த அழுக்கை போக்கு தெரியுமா இந்த வேத புத்தகம் தான் போக்கு இது பரிசுத்த வேதமாகும் ஏன் எழுதியிருக்கு தெரியுமா மனுஷனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேதம் அநேகமாக பொன்வெளியை பார்க்கிறோம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லது எந்த வெள்ளியும் போன்று படம் ஒரு மனசினை ஒழுக்க முடிவனாக மாற்றுகிறதில்லை தூய்மை உடையவனாக மாற்றுகிறதில்லை அவன் செய்த கெட்ட பழக்க வழக்கத்தில் அவருக்கு விடுதலை தருகிறதில்லை எனவினுடைய வார்த்தை மனிதனை சுத்தம் உள்ளவனாக மாற்றுகின்றது ஆயிரக்கணக்கான மாணிவர்கள் திருச்சவியை சுத்தம் உள்ளவர்களாக மாறியிருக்கிறார்கள் அதை காணுகின்றவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் பெற்றோரிடம் ஆச்சரியப்படுகிறார்கள் என்னுடைய பிள்ளை இவ்வளவு தூய்மையானவனாக மாறியிருக்கிறானே பிரியமான தேவ ஜனமிடைய வார்த்தை நான் கொடுத்த உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டார் மறுத்து பேசவே இல்லை பிரியமான தேவ ஜானமி உலக மதியத்திற்பார்க்க இவ்வளவு பெரிய புத்தகம் வச்சிருக்கிறாங்க அது என்ன எழுதியிருக்குன்னு தெரியலை என்னவோ படிச்சிட்டு போறாங்க நாம சேர சேட்டை எல்லாம் சேராங்க மக்கள் சொல்லா தவிர தூய்மை அடைந்திருக்கிறார்கள் நீதிமன்றங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு தகுதி இல்லாமல் போவதற்கு காரணம் என தெரியுமா இந்த வேதம் சரியாக மக்களுக்கு பிரசனிக்கப்படவில்லை ஆகினாலும் கடைசி காலத்திலே கருத்திருத்த மது திருச்சபி அளிப்பிருக்கிறார் ஓசியா தெற்கு தெரிசின் புஸ்தகம் அதிகாரம் படி இரண்டாவது வசனத்தை உருவாசிக்கலாம் என் வேதம் மகத்துவங்களை எடுத்தேன் அவைகளை யாருக்கு சொல்லுதால் தெரியுமா சொன்னார் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது படிப்பது சிலர் கோயிலுக்கு போகும் பைபிளை கொண்டு போறதில்லை சிலர் கொண்டு வந்தாலும் திறக்கிறதும் இல்லை என்ன பாசன சொல்ற நமக்கு வந்து என்ன ஆகி போச்சு தெரியுமா அது அந்நிய காரியமாக இன்னிவிட்டார்கள் புரியுமான தேவஜாதமே வேதத்துக்கு நடுக்குகின்றவர்களை அன்று பார்த்துக் கொண்டே இருக்கின்றார் வள்ளூரில் நாங்கள் இருக்கும் பொழுது ஆலயத்து பக்கத்து வீட்டில் இறந்துட்டார் அந்தமா எப்பவும் மழை பெய்தாலும் பொய்யாட்டி போனாலும் வெயில் இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் வெளியே போனோன்னா தான் போவாங்க அந்தஸ்துக்காக ஒரு கலர் கொடை வச்சிருப்பாங்க கோயிலுக்கு போகும்போது பைபிள் கொண்டு போக மாட்டாங்க வீட்டுல நல்லா பயில் பிடிச்சிட்டு அவங்க பையன் ரெண்டு பையன் உண்டு ஒரு நல்ல குடியாரணா ஆயிட்டாரு போதகர் ஒரு நாள் பிரசங்கத்துக்கு வந்திருக்கும்போது கன்வென்ஷனுக்கு வந்திருக்கும் பொழுது போய் அவரு காணிக்கை எல்லாம் கொடுத்து பையனுடைய பெயர் எழுதி கொடுத்து அவனுக்காக ஜம் பண்ணுங்கயா ரொம்ப குடிக்கிறான் மனைவி அடிக்கிறான் கஷ்டப்படுத்துறான் குடும்பத்தை நடத்த முடியாது சொன்னார்கள் மனம் திரும்பி போல அவனுடைய பட்டத்தை கருக்கு ஆக்குவேன் என்று சொல்லு இன்றைக்கு நீ பிறகு வார்த்தை இதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார இவருக்கு சங்கடமா போச்சுதான் இந்த அம்மா வந்து சொன்ன அந்த சொல்லி இருக்கிற கட்டாய நமக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுவார் பையனுக்காக கடவுள் சொல்ல வார்த்தையை சொல்வார் தான் சொல்லு கொண்டிருந்தார்கள் பிரசங்கத்திலேயே முகவரிலேயே இதை சொல்லிவிட்டார் வசனத்தை சொல்லிவிட்டு மனம் வேண்டும் இல்லாது போனால் பட்டயத்தை கருக்காக்குவீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது எப்பொழுது எதற்காக ஆண்டவர் சொன்னார் என்பதை உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று அந்த அம்மாவையும் சொல்லி இப்படி காலையில் வந்து காணிக்கம் கொடுத்துவிட்டு மகனுக்காக ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போறார்கள் இதாக அந்த தாய் கொடுத்து சொல்ல வேண்டும் மனம் திரும்பவில்லை கோயிலுக்கு போகிறதுனால ஐபிள் வாசிக்கிறதனால யாரும் மனம் திரும்பிவிடவில்லை அந்த வசனத்தை கை அந்த வசனத்தின் மூலமாக பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படாதவர்களுக்கு அட்டையும் கருக்காக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டு சொல்லுகின்றார் கனி கொடுக்காது போனால் வெட்டி போடு இறக்கம் எதுவரைக்கும் தெரியுமா சில ஆண்டுகள் வரைக்கும் இந்த ஒரு வருஷம் இருக்கட்டு பார்க்கலாம் கனி கொடுக்காது போனால் வெட்டி போடலாம் என்று பறிந்து பேசுகின்ற இயேசுநாதர் இருக்கின்றபடினால் அவரவருக்காக தொடர்ந்து வரிந்து பேசுகின்ற ஒரு வருஷம் இருக்கட்டு தான் சொன்னாரே தவிர என் வருகை வரைக்கும் இருக்க வேண்டும் என்று சரி ஆண்டு சொல்லவில்லை அகினால் தேவனுடைய பிள்ளைகளாகிற மிகவும் கவனமாக ஏதத்துக்கு நடுங்கக்கூடிய மக்களாக என்னுடைய வாழ்க்கை ஏன் இன்னும் மாறவில்லை ஏன் அநேக குணாதிசயங்களை விடுதலை பெற முடியவில்லை மற்றவர்களைப் போல நாம் இன்னும் நல்ல மாதிரி உள்ள வாழ்க்கைக்கு வர முடியவில்லையே எங்கு ஏக்கமடைந்து வாழ்க்கையை செம்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார் ஏதத்தின் மகத்துவங்களை எழுதிய அவருடைய கைகளிலே கொடுத்தேன் அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணிவிட்டார்கள் சொக்கேடு வந்தா மாத்திரம் தான் பைபிள் எடுத்து வாசிப்பாங்க சில அம்மாரு பேய் பிடிச்சிட்டா பிள்ளை தலைக்கு மாட்டுல கொண்டு வச்சிட்டு வாங்க அதுல என்ன தூக்கி தூர வச்சுட்டு பேசாம இருப்பாங்க டிவி பார்த்து இப்ப ஒரு சனியன் வந்துட்டு எல்லா வீட்டுக்குள்ளையும் அதுவேற காரணாதி வந்து இலவசமா எல்லா வீட்டுக்குள்ளையும் அனுப்பிவிட்டேன் பேய் இல்லா விட்டுக்குள்ளேயும் போட்டேன்னு சொல்லி அதை பார்த்து பார்த்து அரசாங்கம் தானே கொடுத்தது பாக்கறதுல இல்லையா தப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டார் பிரியமானவர்களே வேதம் வாசிப்பதற்கு எப்பொழுது உங்களுக்கு சமயம் இருக்கு அந்த சமயத்தை கடுப்பதற்கு சாத்தா திட்டமிட்டு இருக்கும் பொழுது அப்பொழுது தெரியுமா அது அந்நிய காரியம் அது இருக்கு முதல்ல சீரியல் பார்ப்போம் முதல்ல கொஞ்சம் சிரிச்சு விளையாட்டாக இருக்கலாம் நம்ம வீட்டில் விளையாட்டு போதெல்லாம் போகலாம் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இன்றைக்கு இவ்விதமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறபடினால் அநேக ஆயிரம் பொன்வெள்ளியை பார்க்கலாம் ஈர்வளம்பின வேதமே எனக்கு நலமா பிரியமான தேவ ஜாத செய்திகள் வருது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஆலயத்துக்கு போகின்றதுனாலே ஞானசலம் பெற்று பரசுத்தாவி பெற்றுவிட்டதுனாலே போயிடும் என்று யாரும் எண்ணி விடாதீர்கள் பாத்திரத்தில் எண்ணெய் இல்லாதவர்கள் கைவிடப்பட்டால் என்று தெரிந்திருக்கிறது அந்த பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிய வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாக வாசித்து வாசித்து தியானிக்க வேண்டும் என்று அவை என சொல்லுகிறார் நீதிமொழியில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வாசித்து பாருங்கள் வேதத்தை கேட்காத ஜபம் எப்படி இருக்கும் என்று சொல்லி சொல்வதை வாசிக்கலாம் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜபம் இருக்கும் என்று சொல்லி இறங்குனாண்டவர் சொல்லுகின்றார் நீ விடிய விடிய ஜபிக்கலாம் அழுது கதறலாம் ஜபத்து ஏதாண்டவர் பதில் தருகிறதே தெரியுமா இவ்வேதத்தை கேட்காதபடி செபி விலக்கிக் கொண்டிருக்கின்ற வேதத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எழுதியிருந்த போதிலும் அதற்கு செவி கொடுக்காத கடினப்படுத்திக் கொண்டிருப்பாயால் உன் ஜபம் ஆண்டவருக்கு அருவறுப்பாக மாறிவிடும் என்று சொல்லியிருக்கிறது அருமையான தேவஜானமே காலம் நடத்தாதபடிக்கு வேதத்தை கேளாதனுடைய ஜபங்கள் எல்லாம் கடவுளுக்கு அருவறுப்பாக இருக்கும் நாம் சொல்லவில்லை சாலமோ ஞானி சொல்லுகின்ற தேவ ஜனமே நமக்கு கிடைத்திருக்கிற சில விநாடிகள் சில மணி நேரங்களில் எதற்காக கழிக்க வேண்டும் தெரியுமா வேதம் வாசிப்பதற்காக இறைவனோடு கழிபூர்வதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் அதை நீங்கள் விட்டு விடுவீர்களானால் அடுத்த மணி ஜபம் எல்லாம் கடவுளுக்கு பிரியமாக இருக்கார் நீங்க நினைக்கலாம் நான் காணிக்கொடுத்திருக்கிறேன் உபவாசம் பண்ணியிருக்கிறேன் கோயிலுக்கு ஒழுங்காக போய் கொண்டிருக்கிறேன் கடவுளினிடம் ஜபத்தை கேட்பார் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் வேதம் சொல்லுகிறது வேதத்திற்கு யார் செவி கொடுக்கவில்லையோ வேதத்தை யார் அற்பமாக எண்ணுகின்றார்களோ யார் அதை அந்நிய காரியமாக மதிக்கின்றார்களோ அப்படி ஜபம் எனக்கு அருவருப்பானது வருத்தமான காரியம் என்பதை விளம்பத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற ஆகினால் ஒரு புதிய தீர்மானம் எடுத்து கிடைக்கிற சமயத்தை வேதம் ஆசிப்பதற்காக வேண்டும் என்று சொல்லி தேவசமூத்தில கேட்டுக்கொள்ளும் சகரியாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனத்தில் தீர்க்க கொண்டு சொல்லும் பொழுது இரவு நாயி ஆண்டு வரிப்படி வேதத்தையும் சேனைகளையும் கத்திருத்த முடியும் ஆவியின் மூலமாய் முந்தின தெற்கு தரிசுகளை கொண்டு சொல்லியிருப்பது வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தமிழ் இதயத்தை வைரமாக்கினார்கள் ஆகையால் மகா கடும்போப சேனைகளின் கத்தெடுத்திருந்து உண்டாயிற்று ஆகலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமினார்களோ அப்படி அவர்கள் கூப்பிட்டபோது நானும் கீழாமல் இருந்தேன் என்று சேரலிங்க சொல்லுகிறார் இசரவேல் மக்களுக்கு இதெல்லாம் வந்து பலித்தது அடுத்து கிறிஸ்தவ மக்களுக்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆவியின் மூலமாய் முந்திர தீர்க்கத்தில் சிலை கொண்டு சொல்லியிருப்பின வார்த்தைகளையும் கேளாத படிக்கின்றபடி இருக்கிறார்கள் ஆகியால் மகா கடும்போல் சேரலிங்காயிற்று வெடிய வெடிய படிப்பாங்க ஆனால் கைகொள்ள மாட்டாங்க ஐயா சின்ன பிள்ளைகள் எடுத்தது நான் சொல்லல இயேசுநாதர் பெரிய பிள்ளைகளை சொல்றீங்களே மனம் திரும்பி பாவ மன்னிப்பு இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் தவிர வேகத்தை கை கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை நான் சொன்னேன் அவருக்கு தெருவருந்தின் எடுக்கக்கூடாது இருமுறையாக பாவ மன்னிப்புகள் பெற்று பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளாது போனால் மறுபடியும் பிறக்காது போனால் ஹேமுனுடைய பந்தியிலே பங்கு வரக்கூடாது என்று சொல்லி சரியா வேணாம் பேசிட்டு கை கொள்ள வைக்கின்ற ஒரு இடம் யாருக்கு வந்தவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கின்ற ஹோட்டல் அல்ல இது பிரியமானவரே மிக தெளிவுடையவர்களாக வேதத்தின் செய்திகளின் கருத்தமுடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்க தரிசிலை கொண்டு சொல்லியிருப்பது வார்த்தைகளை கேளாதபடிக்கு இருதயத்தை வைதமாக்கிறார்கள் ஆகையால் மகா கடுங்கோவல் சேனையுடைய கருத்திருத்த உண்டாயிற்று அதனால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படி அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சொல்கிறார் ஏன் ஜபம் கேட்கப்படவில்லை தெரியுமா கடவுள் சொன்னதை நீ கேட்காது போனால் நீ சொன்னதை கடவுள் கேட்கவே வேலைக்காரனோட கேட்க மாட்டேன்னு தெரியுமா அவன் சம்பளம் கேட்டாரே கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நாளைக்கு வேலை மாட்டேன்னு போயிடுவான் அப்படி ஒண்ணு கட்டாயப்படுத்தும் அப்படி வேலைக்காரன விட மோசமாக நான் எதை செய்யாமல் இருப்பேன் நீ இறங்கலாம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் என்னை கிறிஸ்தவ சமயத்தில் பெருகிவிட்டது நம்மளுக்கு அப்படி இருக்கக்கூடாது என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நடுகுறவரையே நான் நோக்கி பார்ப்பேன் தேவ ஜனமே சேதையில் நடத்திருந்திருந்து கடும் கோபம் புறப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றது அறிந்தும் தவறு செய்கிறவர்கள் அநேக அடிகள் அடிக்கப்படுவார்கள் யாரு வேதத்தை துச்சமாக மதிக்காதிருங்கள் அந்நிய காரியமாக இடிவிடாதிருங்கள் வார்த்த வீட்டுக்கார வெளிநாட்டிலிருந்து இருக்கிறாரா டிவி வாங்கி அனுப்பி இருக்க எழுதியிருக்கிறார்க்கு பார்க்கணுமே பார்த்து வசனம் கைகளாமலேயே வெளியிட்டு வாங்க அக்கா அக்கா கொஞ்சம் ஓடிவாங்க கடிதம் போட்டுக்காரு தெரியுமா எனக்கு அதெல்லாம் ஆயிட்டு வர போறா புரியுமா இது யார் எழுதின கடிதம் தெரியுமா நம்முடைய ஆண்டவர் மனவாளி கடிதம் வரை இந்த வார்த்தை தான் இந்த அலட்சியம் பண்ணிவிட்டு இந்த அழிந்த போதும் பல உலகத்துக்கு எதிராக மனதை செலுத்திக் கொண்டிருப்போமானால் நாம் கூப்பிடும்போது அவர் கேட்க மாட்டோம் என்று சொல்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துள்ளார் ஜெபிக்காங்க ஆண்டவரே அவங்க கண்ணு இல்லையா காதில்லையா ஒரு கண்டல சொன்னா முடிச்சு ஒரு கண்டலை விண்ண வைக்கிறேரே அவங்கள ஆசிரிய மாட்டீங்களே சொன்னாரே ஏன் கொடுக்கவில்லையே ஆகி நான் நானும் செவி கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பிரியமான தேவச்சானமே கடவுளோடு யாரும் விளையாடி கொண்டிருக்காதீர்கள் இந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை புறமதும் கண்டவர்கள் பணிந்து பணிந்து கும்பிடுகின்றார்கள் வைக்காத படித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவதத்தை அழித்து விட வேண்டும் என்று தீர்மானித்திருந்த பவுல் உடைய அந்த விடுதலை உண்டு வெற்றியுள்ள வாழ்க்கை உண்டு என்று அவர் சொல்லுகின்றார் பிரியமான தேவ ஜானவி என்னுடைய ஆவிக்கிரி வாழ்க்கையை செம்மையாக்கிக் கொண்டு இறைவினுடைய வசனத்துக்கு மரியாதை கொடுத்ததற்கு நடுங்க முடியாத மனநிலையை கொண்டு வர வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றோம் இல்லாது போனால் திகில் பயம் அவர்களை சூழ்ந்து வரும் என்று வேதம் சொல்லுகிறோம் எஸ் ஐ அறுபத்தி அதிகாரம் நான்காவது வசனத்தில் தீர்க்க சொல்வதை வாசிக்கலாம் எஸ் ஐ அறுபத்தி அதிகாரம் நான்காவது வசனம் நான் கூப்பிட்டு மறு உத்தரவு கொடுக்கிறவர் நான் பேசியவர்கள் கேளாமலும் அவர்களின் பார்வைக்கு பொ பார்வை செய்து நான் விரும்பாத தெரிந்து கொண்ட நிமித்தம் நானும் அவருடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவருடைய திகழ்களை அவர் மேல் வரப்படுவேன் ஒரு வகையான பயம் திகில் வந்து குடியிருக்க போகின்றது பணம் வீட்டிலே பதவி எல்லாம் இருக்கும் சாப்பிட மனம் பயமாக இருக்குதுங்க என்னமோ நடந்திருக்கும் போல எனக்கு தெரியுது ஏன் இந்த திகழ் தெரியுமா கருத்தரை மறந்த நிமித்தமாக நான் கூப்பிட்டு மறு உத்தரவு கொடுக்கிறவன் நான் பேசிய அவர்கள் கேளாமலும் அவரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாத தெரிந்து கொண்டது நிமித்தம் நான் அவருடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவருடைய திகழ்களை அவர்கள் மேல் வரப்படுவேன் கருத்தருடைய வார்த்தை நம்முடைய கருத்தில் இருக்கின்ற கடவுளோட பேச வேண்டும் என்று விரும்புகின்றார் வேதத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த வசன உங்களை பேச ஆரம்பிக்குமா அது நீங்கள் விரும்பாமல் போனீர்களானால் கடமைக்காக சில படித்துவிட்டு மூடி வைத்துவிட்டு போவீர்களானால் நிச்சயமாக கருத்து உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் அப்படி ஆகாதபடி கருத்து வேதத்துக்கு நடந்துகின்றவில்லையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறபடியால் திருமறையை வாசித்து அதன்படி வாழ்வதற்கு வாழ்க்கையை பூர்ணமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மத்திரை சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் இந்த கிறிஸ்தவ குடும்பங்களிலே அநேக குடும்பங்களிலே பிள்ளைகளாக குடிகாரர்களாக மோசமான பெற்றோர்களை கொலை செய்ய குடி பிள்ளைகளாக மாறியிருக்கிற நாம் கேள்விப்படுகிறோம் ஏன் எப்படி மாறின தெரியுமா புறமுதத்தில் இருக்கிற ஒழுக்கங்கள் குழந்தைக்கு இல்லாமல் போய்விட்டது அதற்கு வேதத்தை மறந்ததே அதற்கு காரணம் என்று சொல்லி ஓசியா தெற்கு தரிசி கொண்டாண்டவர் சொல்கிறார் ஓசியா நானாம் அதிகாரம் ஆரோக்கத்தை ஒரு உருவாசிக்கலாம் என் ஜனங்கள் அறிவில்லாமினால் சங்காரமாகிறார்கள் நீ அறியவிருத்தாய் நீ ஆசாரியனாக எனக்கு ஊழியக்காரனாக எனக்கு ஆராதனை செய்யக்கூடியவனாக உடைக்க நான் உன்னை வருத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகியான் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் தேவனை அறிந்த பிறகு தேவனை மறந்து வாழக்கூடியவனாக மாறிவிட்டால் நீ தேலக மக்களைப் போல வாழலாம் என்று எண்ணிவிட்டால் என்ன நடக்குமா நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டு வரி யாரு ஆண்டவர் குறை கூறியிட்டு இருக்காதீங்க ஏ ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு அப்படி செய்யணும் ஏன் அவங்களுக்கெல்லாம் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அநீதி உள்ளவர் அல்ல யாரை எப்படி தண்டிக்க வேண்டும் என்பது அவருடைய இருப்பவர்கள் அவர் இறக்கம் உள்ளவர் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு அகையினால் எல்லாருக்கும் இந்த வேத பொருத்தத்தை தந்திருக்கிறார் ஹாலே லுய்யா எந்த ஜாதிக்காரனுக்கு எந்த மதத்துவனுக்கு என்ன இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டு யார் தம்மை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் இறக்கம் செய்வதற்கு இப்பொழுது ஆயத்தமாகவே இருக்கிறார் வேதத்தை மறந்து விட்டபடி நான் மறந்து விடுவேன் அநேக குடும்பங்கள் பிள்ளைகள் மூலம் தான் ஆண்டை தேடுறாங்க ஆவிக்குரிய சபைகளை தேடுறாங்க முந்தி எல்லாரும் தேடிட்டு இருக்க நினைச்சுட்டு இருந்தாங்க அதுல பலன் கிடைக்கவில்லை என்பது இப்பொழுதுதான் தெரியும் அகை நாள் எங்காவது நல்லா ஜபிக்கக்கூடிய பாஸ்ட்ரம் இருக்க மாட்டாரா உபவாசம் பண்ணி ஜபித்தா நாம சாப்பிட்டுட்டு போனா அவர் உபவாசம் பண்ணி ஜபிக்கணும் அப்படி ஏதாவது பாஸ்டர் மாரி நல்லா இருக்குமே நீங்க ஒரு நாளுக்கு வாசித்த பாசு எனக்கு பாசி எனக்கு முடியாது வாசம் போடுகிற பிள்ளையை மறந்து விட்டோம் யாரு ஜபித்தாலும் இந்த ஜபம் கேட்கப்படாது என்பது சொல்லிக் கொடுக்குறீர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நீங்கள் வேதத்திற்கு பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்பதை அறிந்து அவளுக்கு செய்ய வேண்டிய தீங்கை குறித்து மனசாபப்பட்டார் என்று நினைவற்ற குறித்து வேதம் எழுதி இருக்கின்றது அழிக்க வேண்டும் என்று செய்தி அறிப்பிட போதிலும் புல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பிவிட்டால் என்பதை அறிந்தவுடனே அந்த அழிவையை மாற்றியமைத்தார் என்று வைத்து மற்றபடி யாரும் ஜெவண்டாலும் மாறுவதில்லை ஆகினால் திருச்செமின்படியில் மிக கவனமாக மிக பயபத்துவர்களாக நடுக்க முடிவலாக எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாய்க்குவான் எழுதியிருக்கின்றது போல திருவசனத்துக்கு மாற அனுமிகளை இடம் கொடுக்காதபடி உங்களை காத்துக் வேண்டும் என்று உங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இந்த கடைசி நாட்களில் இந்த வேத புத்தகத்தை செம்மையாக போதிப்பதற்காக தேவந்தபுடி திருச்செவி அளிப்பியிருக்கிறார் என்பதை அறிந்த ஆண்டவர்கள் சோத்திரம் செலுத்துவோமாக தான் ஆராதனை செய்யப்படுகின்றது வேதம் சரியாக பிரசோகிக்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் பிரசோகிக்கிறதில்லாவிட்டால் எப்படி கேள்விப்பட முடியும் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான் விசுவாசியர்கள் எப்படி கருத்தரை தொழுது கொள்கிறார்கள் அவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி பவல் ரோமாபுரியாரு ஆம் பெரிய மாணவர்களே கடைசி நாட்கள் இப்படி செய்வோம் என்று ஆண்டவர் சொன்னதாக இயசாய இரண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களில் எழுதியிருக்கிறது நாம் வாசிக்கலாம் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கருத்தரின் பருவத்துக்கும் யாக்கோபி இந்தியனுடைய ஆலயத்துக்கும் போவாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் ஒரு பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெ சியோல் இருந்து வேதமும் எருசலேம் இருந்து கர்த்துடைய வசனம் எங்கே வேதம் சரியாக பிரசரிக்கப்படுகிறதோ எங்கே கடவுள வார்த்தைகள் செம்மையாக போதிக்கப்படுகிறதோ அங்கு இருக்கின்ற கர்த்தருடைய வழியில் நடப்பார் என்று சொன்னிந்த வேதமாக்கி நமக்கு படிப்புகின்றது அப்படி தேவனுடைய வருகைக்கு முன்னால் ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக கடைசி காலத்தின் திருச்சி உருவாக்கி இருக்கிறது ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோம் அழைத்துக் கொண்டு திருமறை நமக்கு விலைக்கு தந்து கொண்டிருக்கிற சோத்தரி வாக்கியத்தில் இப்படி வாசிக்கிற நூற்றி பத்தொன்பதாவது செங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்னாவது அரசனாகி தாவித வாஞ்சி எல்லாம் இப்படி இருந்தது சொல்லியிருக்கின்றது உங்களுடைய கற்பனை நான் வாஞ்சிக்கிறபடி நாங்கின் வாய் ஆவந்து திறந்து அவைகளுக்கு இயங்குகிறேன் அநேகருடைய இயக்கம் எல்லாம் வேற மாதிரி மற்றவங்க போடுற துணியை பார்த்து நமக்கு பிடி என் இயக்கம் மற்ற பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறது பார்த்து என் பிள்ளைக்கு படி படிப்பவர்கள் என் இயக்கம் இப்படி மற்றவர்களை பார்த்து மற்றவர்களை போல இருக்க வேண்டும் என்ற இயக்கம் நான் இருக்கிறதே தவிர அன்றுடைய கற்பனைகளை கைகொள்ள வேண்டும் என்ற இயக்க நம்ம அநேகருக்கு இல்லை கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடி நான் அதை உட்கொள்வதற்கு ஆ வந்து வாயை திறந்ததற்காக இயங்குகிறேன் அந்த உணர்வுகள் உள்ளத்திலே உருவாகட்டும் தேவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு கைகொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் மேன்மை அடைவோம் என்று திருமறை நமக்களை தந்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக ஓசியாயிட்ட அதிகாரம் நீதிமொழியில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது சுத்தனம் வாசித்தது போல வேதத்தை கீழ அவருடைய ஜபமானது அருவருப்பாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது இந்த வேதம் என்று தாவித அரசன் சொல்லுகிறார் சங்கீதம் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் ஏழாவது வசனம் கருத்தனுடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது என்று சொல்லி அரசனாகி தாவித குறைவில்லாத ஒரு வார்த்தை இறைவனுடைய வார்த்தை எல்லா மதங்களும் குறைவுள்ளது மனுஷனால் எழுதப்பட்டவைகள் மனிதன் குறை உள்ளவன் அறிவு குறை உள்ளது அகின எழுதிய வேதங்களும் குறை உள்ளது அதிலே பல குறைவுகளை மனேகர் விமர்சனம் அனுகின்றார்கள் இந்த பருசுத்த வேதம் ஒன்றுமே ஒன்று மாத்திரமே குறைவில்லாதது கருத்து குறைவற்றதும் அது பேதைகளை ஞானியாக்குறதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதும் இருக்கின்றது ஆதி மனுஷனாகி ஆதாம் பாமம் செய்த உடனே என்ன நடந்ததா மறித்து என்று சொல்லி வைத்து எழுதியிருக்கிறேன் இந்த உலகத்திற்கு மனுஷர்கள் யாரும் முதலாம் மரணத்தில் இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது உயிர் கொடுப்பதற்காக தான் இறைவன் உலகத்திற்கு வந்தது அந்த ரகசியம் எழுதியிருக்கிறது பிரியமானுடைய ஆதாமுக்கு ஏமாளுக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது இந்த நன்மை தீமே அறியத்தக்க மரத்தினுடைய கனியை புசிக்கு நாளிலே சாகவே சாவியர்கள் சாத்தான அறிந்தவர்களை புசிக்க வைத்து ஆன்மீகத்திலேயே மரணத்தை உண்டாக்கி விட்டானாம் மறுபடி மறித்து போன மக்கள் மறுபடியும் வீழ்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக இந்த வேதம் எழுதி நம்முடைய கரத்தில் தரப்பட்டிருக்கின்றது ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது வேறு எந்த வேதமும் ஆத்மாவை உயிர்ப்பிக்காது பரவத்திலே சண்ட வைக்கும் மதத்தை தூண்டி அடிவெடிகளை உண்டாக்குமே தவிர ஒரு மனுஷனுடைய ஆத்மா மறித்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வேதம் உண்டு என்று சொன்னால் அது இந்த பரிசுத்த வேதாகம் தான் வேலை மதிக்க கூடாது செல்வோம் என்று பத்தில் பாடியிருக்கிறார்கள் அரசனாகி தாவிதச் செல்லும் பொழுது பொன்வெளி பொன்வெள்ளியை பார்க்கலாம் அநேகமாயிரும் பொன்வெளியை பார்க்கலாம் நீர்வளம் என வேதமே எனக்கு நல்லது ஹாலோ லுய்யா ஆத்தமாவை அது தேவனுடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று இறையேசு சுனதாக வாசிக்கலாம் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனத்தை ஒரு வாசிப்போம் யோகான் ஆறாம் அதிகார் அறுபத்தி மூன்றாவது வசனம் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது மாமிசமானது ஒன்றுக்கு உதவாது நான் உங்களுக்கு சொல்கிற வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கின்றது அலேயா அது மனுஷனுடைய ஆவியோ உயிர்ப்பிக்கின்றது மனுஷன் இழந்து போன ஜீவனை மறுபடியும் அவனுக்கு கொடுக்கிறது எவ்வளவு பெரிய செல்வம் நிறைந்த வேதம் என்று சொல்லி எண்ணி பாருங்கள் இழந்து அந்த ஜீவனை இறைவனுடைய ஜீவனை மனிதன் கொள்வதற்காக இயேசு நாதிருந்த உலகத்தில் வந்தது மனுஷனுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக பத்தாம் அதிகாரம் பத்தாம் தூசத்தில் இயேசு சொல்லும் பொழுது திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்க வரும் நான் இன்றி வேறு என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொல்லி இறைவனாகி சொல்லுகின்றார் அந்த ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக இந்த வேதம் எழுதி நம்முடைய கருத்தில் தரப்பட்டிருக்கிறது இது கிறிஸ்தவ சமுதாயத்திலே தெரியும் லட்சக்கணக்கான பேர் இந்த ஜீவனை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பது காரணம் தெரியுமா அதற்குரிய வார்த்தைகள் அவளுக்கு இன்னும் அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய முறைகள் என்று அவர்களுக்கு கொடுக்காதபடியினால் அப்படி ஒரு ஜீவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளாதபடியினால் அதை பெற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கிறார் என்பது உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறார் இயேசுநாதனை பின்பற்றி ஆயிரம் ஆயிரமான மக்கள் சென்றார்கள் வருகிற மக்களுக்கெல்லாம் அப்பத்தையும் கொடுத்துக் கொண்டே இருந்தார் ஒரு ஜீவனை குறித்து நித்திய ஜீவனை குறித்து பிரசங்கம் அணிந்த பொழுது இது கடினமான உபதேசம் யார் அதை கை கொள்ள முடியும் என்று சொல்லி பிரிந்து போய்விட்டார்கள் இரண்டு ரெண்டு பேராக எழுபது பேரை ஊழித்து அனுப்பியிருந்தார் நடக்குகிறது சாட்சி கொடுத்த மக்கள் அவர்களும் இந்த நித்திய ஜீவ உபதேசத்தை கேட்க மனமில்லாமல் போய்விட்டார்கள் பனிரெண்டு அப்போசல் பாத்திரமியை எஞ்சி நின்றார்கள் அவர்களை பார்த்து திரும்பி கேட்கிறார் ஆண்டவர் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ பேதிரிச்சனர் ஆண்டவரே வேறு யாரிடத்திலே போக முடியும் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே லு என்ன நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய வசனம் இந்த உலக பிரகாரமாக வாழ்றதுக்கு எப்படியும் வாழலாம் எந்த வேலை செய்து பிழைத்துக் கொள்ளலாம் யேசுநாருடைய வேதத்தை படிப்பது அதற்காக அல்ல நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக உயிர்ப்பிக்க ஆத்மாவை உயிர்ப்பிக்கமான தேவஜானே அதை பெற்றுக்கொண்ட மக்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் ஆவியின் நிறைய ஜபித்து களை கூறும் பொழுது என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழிகிறது என்று பாடிய பக்தர்களை போல அந்த பரவசமான உணர்வுகள் எத்தனை கோடி செல்வத்து கொடுத்தாலும் கிடைக்காத மகிழ்ச்சி பெரியவிலே அந்த மகிழ்ச்சி நாம் அடைந்திருந்த போதிலும் அதற்கு முக்கியத்துவம் அந்த மகிழ்ச்சியே வாழ்க்கையினுடைய மேலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு சமயம் கொடுத்ததனை கழிகூறாதபடி இல்லாதவர்களை குறித்தே எண்ணி எண்ணி ஜப அதற்காகவே செலவு செய்து கொண்டிருக்கிறோம் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் நம்முடைய தேவைகள் ஆண்டு அறிந்திருக்கிறார் ஜீவனை கொடுத்தவர் அதோடு கூட எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு நிச்சயம் அல்லவா இந்த வார்த்தைகளான நம்பும் பொழுது விசுவாசிக்கும் பொழுதுதான் அதை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதை வாசித்து விட்டு அப்படி விட்டு போறதுக்காக அல்ல அந்நிய காரியமாக நீடுவதற்காக அல்ல இது எனக்காக எழுதப்பட்டது ஜீவனை கொடுத்தவர் அதோடு கூட எல்லாவற்றையும் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்தானே அப்படியான எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் வருகின்றதோ அவர் எல்லாவற்றையும் அடைந்து கொள்ளுகிறார்கள் இந்த மேலான அனுபத்துக்குள் வந்திருக்கிற நான் மேன்மையானது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் அரசனாகிய தாவிதை போல ஈர்வளம்பினே எனக்கு நலம் என்று சொல்லக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் அழகப்பு புறத்திலிருந்து பக்கத்தில் அஞ்சு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அழகப்பு புறம் ஒரு ஆசிரியர் மிகுந்த கடன் தொல்லையில் இன்னொரு சகோதரர் மூலமாக சபைக்கு அழைத்து வரப்பட்டார் அவரிடத்தில் பேசிக்கொண்டிருந்தோம் கடன் தொல்லை அதிகமாகிவிட்டது என்பதை சொல்லிக் கொண்டிருந்தார் சின்ன நாங்கள் பைனான்சியல் ஒன்று கடத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எங்களுக்கு அதெல்லாம் முடியாது ஆனா ஒண்ணு மாத்திர நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்ன பார்த்து பண்ணுவீங்க கேட்டார் நாங்கள் உங்களை இயேசுநாதருடைய பிள்ளையாக ஆக்கிவிடுவோம் நீ இயேசுநாதருடைய பிள்ளையாகிவிட்டால் இயேசு கூறிய அந்தஸ்துகளும் சொத்துகளும் உங்களுக்கு சொந்தமாகிவிட முடியும் அப்படி உங்களுடைய கடலெல்லாம் தீர்த்துவிட முடியும் என்று அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகிவிட்டது அது அப்படியே ஒரு விசுவாசம் உண்டாகிவிட்டது அம்மாண்டத்தில் அந்த விசுவாசத்தை அன்று எதிர்பார்க்கிறார் அப்படி விசுவாசமாகி நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் பட வேண்டும் இதுவரை பாவத்தை அறிக்கை செய்து வேண்டும் ஆண்டவர் விரும்பினால் இன்றைக்கு அவருடைய ஜீவனை உங்களுக்கு தர முடியும் ஜீவனை அவர் தந்துவிட்டால் உங்களுக்கு எல்லாவற்றையும் தர முடியும் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு அவருக்கு பாவறிக்கை செய்ய வைத்தோம் பெரிய அந்தஸ்துரியவர் பாவறிக்கை செய்து முடித்தார் ஜபம் மண்ணினோ பரசுத்தாவி உள்ளத்தில் இறங்கினார் அரசுத்தாய் உண்டன்று அதுவரைக்கும் அவர் கேட்டதே இல்லை பைபிள் அதுக்காக படித்ததும் இல்லை அன்று பெற்றுக் கொண்ட பிறகு சொன்னார் எனக்கு வயது இப்பொழுது ஆகின்றது சிறுவனாக இருந்ததிலிருந்து வாலிபிராயத்திலிருந்து திருமண காலத்திலிருந்து உத்தியோகம் பார்க்கிற நாள் இருந்து படம் சம்பாதித்த நாட்கள் இருந்து இது போன்ற சந்தோஷத்தை ஒரு நாடு நான் அனுபவித்ததே இல்லை உலகம் தரக்கூடாது சமாதானம் நம்மவர்கள் அதையெல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அருமையான முக்கியத்துவம் தரவில்லை நமக்குள்ளே ஆண்டு வந்திருந்த போதிலும் அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரையே தேடி அவரோடு கூட களை கூறுவதற்கு சமயத்தை குறைத்துக் கொண்டு வருகின்றபடியினால் மறுபடியும் நம்முடைய உள்ளங்களிலே துக்கம் பெருக ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது அதை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் திருவிழம் பெற்றுகின்றார் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி அவருடைய கைகளிலே கொடுத்தேன் அதேபோல அந்நிய காரியமாக இணைநார்கள் பிரியமான தேவ ஜாதமே அவருடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடைந்து ஒரு நாள் கடலை தெரித்து விடுதலை இன்றைக்கு மேன்மையான ஒரு நிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த விசுவாசம் ரித்தது எல்லாருக்கும் பிரசங்கள் கொடுக்கப்படுகிறது எல்லாரும் கேட்டுட்டு எப்படி போயிடுவாங்க சிலருடைய உள்ளத்தில் விசுவாசம் உருவாகின்றது நமக்கு தானே வார்த்தை கடவுள் நமக்கு இதை செய்ய முடியுமே என்ற நம்பிக்கை உண்டாத உடனே நிறைவேறி விடுகின்றது அதிசயம் என்பது மாத்திரையே நடக்கிறது அது அப்படியே இறைவனுடைய வார்த்தை எனக்காக சொல்லப்பட்டது என்றவர்கள் ஏற்றதை விசுவாசிக்கின்றபடினால் அது நிறைவேறிவிடுகிறது என்பதை உங்களுக்கில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் என் வசனம் ஆவியாகவும் ஜீனாகும் இருக்கின்றது உலகத்தில் எல்லார் எந்த பட்டதாரியாக இருந்தாலும் எந்த மதக்குருவாக இருந்தாலும் எல்லாரும் மறித்தவர்கள் ஆன்மீகத்திலே மறித்திருக்கிறார்கள் இந்த உண்மை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சரீரத்தில் ஆன்மீகத்திலே மறித்து விட்டார்கள் அவள் இரண்டாம் மரணமாகி கடலுக்குள்ளே போக போகின்றார்கள் மரணம் என்று சொன்னால் தெரியுமா வேதனை உள்ள ஒரு வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இப்பொழுது அந்த ஜீவனை பெற்று அந்த வேதனை விடுதலை பெற்றது எப்பொழுது மகிழ்ந்து கழிபூர வேண்டும் என்று அவியான சொல்லுகின்றார் என்னுள்ள தேவன்பால் பொங்கி வழிகிறது அருமையான தேவ ஜனமே அப்படிப்பட்ட ஒரு வேளாண் ஆசீர்வாத்த பெற்றுக் கொள்ளும்படியான வழியை நமக்கு கற்றுத்தந்த தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோமாக எஸ்ஐ கேள் முப்பத்தி அதிகாரம் ஒன்று முதல் சில வசனங்களை வாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தை உலர்ந்த எலும்புகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அது உயிரடையாது என்று அவர் சொல்லவில்லை கேட்கிறது யார் என்பதாக புரிந்திருந்தார் ஆண்டவர் கேட்கிறார் அகினால் ஆண்டவர் தேவரே என்று அறிந்திருக்கிறீர் உமால் அது முடியும் என்று பதில் சொல்லுகிறார் அதுக்கு என்ன விளக்கம் கிடைக்கிறது வாசிக்கலாம் அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளை கருத்துடைய வார்த்தை கேளுங்கள் கர்துராயி ஆண்ட விருந்து எழுப்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்கப்படுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் நான் உங்களுமே நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கருத்திருந்து நீங்கள் அறிந்து குழுவில் என்று உரைக்கிறார் என்று சொல்லின்றார் எதை கட்டேட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசன உரைக்கில் இதோ இறைச்சல் உண்டாயிற்று இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தந்த நிலும்மோடு சேர்ந்து கொண்டது நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் அவைகள் மேல் நரம்புகளும் ஆமசும் மேற்புற மங்க தோலிதான் மூடப்பட்டது ஆனால் அவர்கள் ஆவி இல்லாதிருந்தது அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்தூராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் காங்கிரசின் நான்கிலும் இருந்து வந்து கொலை உண்டை இவர்கள் மேல் ஊதி என்கிறான் என்று சொல் என்றார் எனக்கு கற்பிக்கப்பட்டபடியாக அவன் தீர்க்க தரிசனம் வரைத்தேன் அப்பொழுது ஆவியாளர்களுக்குள் பிரவேசிங்க அவர்கள் உயிரிழந்து காலூனி மகோபரிய சேனியா என்றால் அலேயோ உயிரெற்றிருந்த நமக்கு வார்த்தை தீர்க்க தரிசனமாக உள்ளே பிரவேசித்தபடியினால் கூட்டமாக சேர்க்கப்பட்டு உயிரடைந்து இன்றைக்கு எளிமின் இருக்கிறோம் தேவ ஜனமே உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது ஒரு பெரிய மேன்மை இறைவனுடைய ஜீவனை நாம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறை உலகத்துக்கு செல்வோம் என்பதற்கு இதுவே அடையாளமாக இருக்கிற என்பதை இறை மக்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் வீட்கப்படும் நாளுக்கு என்று பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அருள்ல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லி புலவர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள் பொருள் தேட வேண்டும் என்றுதான் மக்களில் யார் விரும்பு இந்த உலகத்தில் வாழ பொருள் வேணும் இல்லையா அப்ப அந்த உலகத்துக்கு போடுமானால் அருள் வேண்டுமே என்று விரும்புகின்ற மக்கள் குறைந்து போய்விட்டார்கள் அது செத்த பறவை பாக்கலாம் சிவலோகமா வை யார் கண்டது என்றுதான் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நாம் அப்படி இல்லாதபடி இப்பொழுதே என்னால கருமை பெற்று அந்த ஆவி நமது மேத்தின ஊதினவுடனே நாம் எல்லாரும் உயிரடைந்து சேனைகளாக மாறியிருக்கிறோம் என்னுடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனுமாக இருக்கின்றது நான் அவர்களுக்கு ஜீவனு பரிபூர்ணம் அடி வந்தேன் இப்பொழுது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது ஒரு நாள் இயேசுவை போல மாற்றம் அடையப் போகின்றது புரியமான தேவஜானமே இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்துள்ள எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவத்தில ஜீவனற்றவர்களாக சந்ததிகளாக மறித்து போனவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் அந்த ஜீவனை பெற்றது எப்படி தெரியுமா தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே பிரவேசித்தபடி தேவனுடைய மனிதனுடைய பரிசுத்தாவி உண்டதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்து சொன்ன வார்த்தைகளை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டபடியினால் நம்முடைய உள்ளத்திலேயே பரிசுத்தாக இருந்து இறங்கியிருக்கிறார் உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும் என்று சொல்லி எஸ்ஐகளுக்கு சொன்னது போல நாம் எல்லாரும் மரித்து தேவனுடைய மனிதர்களாக இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருந்தோம் இப்பொழுது வாசிக்கும் பொழுது இயேசுநாதிரி பிடி வாசிக்கலாம் உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இயேசுநாதி தேடி ஜீவனை பெற்றுக் கொள்ளாத உலகம் ஏன்மையே போதும் என்று அழைந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இப்படி மனிதன் உலகம் முழுவதும் ஆலயப்படுத்திக் கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவருக்கு லாபம் என்ன இந்த உலக பொருள் உலகத்தோடு அழிந்து போகும் பொழுது அவடு உலகத்தோடு அழிந்து போயிடுவார் பெற்றவர்கள் ஜீவனுள்ள ஒரு தேசத்துக்கு கடந்து போயிடுவார்கள் ஆலேலு ஆலேலு அகினால் பிரியமான தேவஜானமே இந்த வேத வாக்கியங்களெல்லாம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கின்றபடினால் நமக்கு அந்த ஜீவனை தந்தபடினால் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துக்கொள்ள ஆசைப்படும் மிகுந்த சமாதானம் வேதத்தை படிக்கிற மக்களுக்கு மிகுந்த சமாதானம் எவ்வளவு கவலைகள் வருத்தங்கள் பாடந்தாலும் ஏதோ வாக்கினமோட பேச ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று பரிசு தாவியானவர் சங்கீதத்தில் நூற்றி வசனத்தில் தாவிதை கொண்டு சொல்லி இருக்கிறது வாசிக்கலாம் உம் வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை விழுந்து போக மாட்டார்கள் தப்பினமான பாதைகளை போய் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள் எடரை போய்விட்டார்கள் என்று சொல்லும் போது சொல்லுபடியான வாழ்க்கைகளுக்கு வருகிறது இல்லை காரணம் நேசிப்பது எது தெரியுமா ஆண்டவர் நேசிக்கிறார் வேதத்தை நேசிக்கிறதா யாரை நேசிக்கிறார்கள் ஆண்டவர் நேசிக்கிறார்கள் ஆண்டுடைய வார்த்தை நேசிக்கிறதுள்ள ஆண்டவர் நேசிக்கிறார்கள் ஆண்டுடி வார்த்தை மறுநலிக்கிறது ஆண்டவரையே மறுதளித்து விடுற நினைக்கிறாங்க நேசிக்கிறேன் கண்டுகிட மாட்டாங்க வாடா போடான்னு பேசிட்டு வெளியே போய் இங்க ரொம்ப நல்ல ஆளு ரொம்ப அன்பா இருக்கிறவர் அப்படி சொன்ன மாதிரி மக்கள் எல்லாரும் ஏமாற்றம் அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம அப்படி இல்லாதபடிக்கு வேதத்தை என்ன செய்ய வேண்டுமா நேசிக்க வேண்டும் கை கொள்ள வேண்டும் என்ற உடல் நம்முடைய வேண்டுமா அவளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு உலகம் தரக்கூடாத இந்த வேதத்தை எழுதி நம்முடைய கருத்தில் தந்திருக்கின்ற ஆகையினால் அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கலும் இரு விளம்பின வேதமே எனக்கு நல்லது நூற்றி பத்தொன்பதாவது தொண்ணூத்தி ரெண்டாவது தாவித்து சொல்லும் பொழுது உம்முடைய வேதத்தை நான் நேசிக்காது போனால் உங்களுடைய வேதத்தை நான் கை கொள்ளாது போனால் துக்கத்திலே அமழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லி தாவிதி சொல்லுவதாக எழுதியிருக்கிறது வாசிப்போம் உங்களுடைய வேதம் என்னுடைய மன இராதிருந்தால் என் துக்கத்திலே அமழ்ந்து போயிருப்பேன் எல்லாருடைய வாழ்க்கையில துக்க வரும் பணக்காரர்களுக்கு வரும் படித்தவர்களுக்கு வரும் ஏழைகளுக்கு அருவியலாதவர்க்க உலகம் எப்படி இருக்கின்றபடி உலகம் மனிதர்கள் எப்படி இருக்கிறபடினால் துக்கப்படுத்துவதற்கென்று மனிதர்கள் அறிந்திருக்கின்றோம் தீய சக்திகளை செய்து கொண்டிருக்கின்றபடினால் நான் அவிழ்ந்து போயிருப்பேன் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் அப்படியெல்லாம் துக்கங்கள் கவலைகள் இருபதெல்லாம் என்ன செய்யவேண்டுமாம் ஒழுங்கால் ஜெபித்து வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருப்போமானால் அந்த நேரத்துக்கு ஏற்ற சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை அவர் நமக்கு தந்து நம்முடைய உள்ளங்களை தேற்றுகிறார் என்று பரிசுத்தாவி என்படாதேன் உன்னை ஒருவோடு மேற்கொள்வதில்லை இந்த வார்த்தைகள் கிடைக்கும் பொழுது எவ்வளவு ஆறுதலும் தேர்தலுமாக இருக்கும் என்பதை ஏற மக்கள் உணர்ந்து இந்த வேதத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை செல்லப்படும்படி பல வருஷங்களாக தன்னுடைய இரண்டாம் தருத்து மனைவியின் மூலமாக சக்களத்தை என்று சொல்வாங்க வருத்தப்படுத்தப்பட்டு பிள்ளை இல்லாதவர்கள் மலடி என்று சொல்லி இழிவாங்க பேசப்பட்டு துக்கப்படுத்தப்பட்டு அந்த ஸ்திரீயானவள் அன்றைய சமூகத்தில் போய் இருதயத்தில் ஊற்றி பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் இந்த பிரதான ஆசாரியனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகின்றது அதை அவள் அப்படியே பிடித்து எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை அறிவியான தேவதானமே வேதத்தின் மூலமாக கத்தர் பேசுவார் தேவனுடைய மனிதன் மூலமாக பேசுவார் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆவியானவர் பேசுவார் எப்படி ஆயினு நமக்கு ஆறுதல் சொல்ல முடியாத வார்த்தைகளை அவரது அள்ளி தருகிற தேவனாக இருக்கிறபடினால் இனி துக்கமுகமாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகின்றது ஒன்று சாமியில் ஒண்ணாமதிகாரம் பதினேழு பதினெட்டு வசங்களை வாசிக்கும் பொழுது இன்னொரு ஆள் கூட வாசிக்கலாம் அவர் ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி வாசிக்கிறாங்க சொல்லியாச்சு பல தடவை அவருக்கு ஏழு சமதானத்தோடு கூட போசவேலி தேவனாகி கடுத்தடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டிடுவதாக இந்திய என்ன கேட்டாள் என்று சொல்லி எனக்கு தெரியாது ஆனா நீண்ட நேர ஜம்மணி நாள் என்பது பார்த்தரும் தெரியும் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொன்ன வார்த்தை ஏலிக்கு தெரியும் ஆகினால் ஏறி நம்பினார் இந்த ஆலயத்தில் தேவன் இருக்கின்றார் இந்தபத்துகளுடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவலைகளும் இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தபடியால் உன் தேவனாய் கற்றிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உதக்க அவர் அருள் செய்வார் என்று ஏலி சொன்ன கேட்டு வாசிக்கலாம் அப்பொழுது அவளுடைய அணியாளுக்கும் உடைய கண்களிலே தை கிடைக்க தை கிடைக்க கிடவது என்றால் பின்பந்த சிறிய புறப்பட்டு போய் போஜனை செய்தாள் அப்புறம் அவள் துக்குமுகமாக இருக்கும் இல்லை அவளுக்கு குழந்தை எல்லாம் இப்ப கிடைச்சிடவும் இல்லை உண்டாகிடவும் இல்லை அங்கு ஜவம் மணி முடித்துடன் வார்த்தையுடைய உள்ளத்திலே வந்தது அது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அவள் ஏற்றுக்கொண்ட பொழுது துக்க முகமெல்லாம் மாறிவிட்டது ஹாலோலியா லட்சக்கணக்கான வார்த்தைகள் அடங்கிய வேத புத்தகம் நம்முடைய கரத்தில் இருக்கின்றது படிக்கின்றோம் தீர்க்க வார்த்தைகளை நமக்கு என்று உணர்கின்றோம் அடுத்தால போய் பழையபடி பழைய பலவிதான் அப்படிதான் நம்முடைய அவிசுவாச நம்மை சமாதானத்தை இழக்கச் செய்து கொண்டிருக்க என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் பிரியுமான தேவஜானமே நம்மை போல பாக்கியுள்ளவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுது நமக்கு வார்த்தைகளை கிடைக்கிறது நமக்குள்ள இருக்கிற ஆவியாளர் பேசுகிறார் இருக்க தரிசைகளை கொண்டு பேசுகிறார் என்பது நாம் அறிந்திருந்த போதிலும் நம்முடைய துக்கங்களை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இனி சமாதானமாக வாழ்வது கூடாத காரியம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் அவள் அப்புறம் குமுகமாக இருக்கவில்லை ஆறுதல் அடைந்து கொண்டாள் சுத்த வேண்டும் சொல்லுகின்றது வசனத்திலே மனிதர்கள் தேவனுடைய காத்து நடக்காதபடியினால் அந்த பத்தனுடைய கண்கள் இருந்து நீர்த்து ஓடினது என்று சரி உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்து ஆறைகள் ஓடுகின்றது இசுமேல் மக்களுக்கு ஒரு வேதத்தை எழுதி கொடுத்திருக்கின்றே இந்த வேதத்தை இந்த மக்கள் காத்து நடக்கவில்லையே அதனால் கிடைக்கிற விளைவுகள் அதிகமாக இருக்க முடியுமே என்பதை எண்ணி அந்த உள்ளத்திலே கண்ணீர் நீர் சொரிந்தது என்று சொல்லி வேறு இயேசுநாதர் எருசிலேமுக்கு வந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று எழுதியிருக்கிறார் வேதத்தில் நேசிப்போருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு வேறொரு மார்க்கம் இல்லை பெரிய மாணவர்களே உலக நிலைமைகளால் மாத்திரம் ஆறுதல் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்காது அது நம்மை விட்டு சீக்கிரமாக போயிட இந்த சமாதானம் நிரந்தரமான சமாதானம் அது நம்மை விட்டு எடுபடாத சமாதானம் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் வேதத்தின் மகத்துவங்கள் கருத்தில் தந்திருக்கிறபடினால் எற மக்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் செய்கிறதெல்லாம் வாய்க்குமா வேதத்தை நேசிப்பதற்கு என்ன கிடைக்கும் தெரியுமா அவ என்ன செய்கிறாரு அதெல்லாம் வாய்க்கும் என்று வேத்தில எழுதியிருக்கிறார் நம்ம வேத்துக்கு அப்படி முக்கியத்துவம் தருகிறதில்லை படிக்கிற எதையோ படிக்கிறோம் படிச்சு முடிச்சுட்டு முடிவச்சு வேதமாக படிச்சாச்சு அதில் என்ன எழுதியிருக்கிறது நமக்கு என்ன சொல்லப்பட எண்பது ஆறாய்ந்து யார் அவர்களை கிரகித்து வாழ்க்கைக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறார்களோ யார் இதை தியானித்து தனக்கன்று எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களை செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி சங்கீத காரன் சொல்லுகின்றார் வாசிக்கிறார் துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் மாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக உட்கார் மடத்தில் பிரியமானுடைய எங்கெல்லாம் உட்காரக்கூடாது எழுதியிருக்கிற வாசித்து பாருங்க துன்மா ஆலோசனை நடவமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரப்படுத்த உட்காராமலும் கருத்துடைய இரவு பகனுடைய தியானமாக இருக்கிற மனுஷன் பாய்க்குவான் அவன் நீர்காலில் மூணுமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இல உதிராக இருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு சண்ட போடுற படிச்சுட்டு இருக்காதிங்க அவன் வருவாய் ஏதாவது சொல்லுடன் போட்ட உடன் அப்படிக்காக படிக்காதீங்க அந்த வேத புத்தகத்தில் எனக்கு என்ன எழுதி இருக்கின்றது இருக்க என்ன சொல்லி இருக்கிறார் என்னுடைய ஆத்மாவுக்கு என்ன இருக்கின்றது இடம் வாழ்க்கையில் என்ன போதனை தந்திருக்கிறதை கருத்தாக ஆராய்ந்து அதை கை கொள்கின்ற மக்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கு நீர்காலி ஓரமாக நடப்பட்டுதன் காலத்தில் இலை உதிராதிருக்கிற செழிப்பான ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது நம்மை பரவதேசிகளாக ஆக்குவதற்காக வேதம் கருத்தில தரவில்லை கிறிஸ்தவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பைபிள் எடுத்தவெல்லாம் பண்டாரமா போயிட்டா ஆனால சமயத்துக்கு கோயிலுக்கு போகும்போது எடுத்துட வேண்டிய மற்ற நேரம் ஆயிட்டுக்குள்ளகப்பட போகிறார்கள் தெரியாதவர்களுக்கு வேதம் எதற்கெளி தந்திருக்கிறது மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தே காரியமாக இன்னிவிட்டார்கள் நான் கூப்பிடும் போது என்று போனபடினால் அவர்கள் கூப்பிடும்போது நான் செய்டுக்க மாட்டேன் என்று இறைவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது ஆம் புரியமானவர்களே நான் மிக கவனமாக இருந்து வேதத்தை தியானம் பண்ணி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் என்ன சொல்கிறோம் ஆசீர்வாத குறை வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா கடவுள் சொல்லியிருந்தாலும் ஊழியர்களுக்கு நமக்கு ஒரு விருப்பம் இருக்கின்றது அந்த விருப்பத்தின்படி வாழ வேண்டும் என்று விரும்பி அதற்காக ஜோம் பண்ணுகின்றோம் நம்முடைய ஆசீர்வாத குறைவு வருகிறது என்பது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் கடவுள் ஒருபோது நம்ம ஆசீர்வதிக்காமல் இருப்பதற்காக நம்மை அழைக்கவில்லை ஜீவனை கொடுத்தவர் அதுவோடு கூட எல்லாவற்றையும் கொடுப்பார் எழுதியிருந்த போதிலும் நம்முடைய விருப்பங்கள் சுய விருப்பங்கள் எங்கே புகுந்து விடுகின்றது வார்த்தைகள் எங்கே புகுந்து விடுகின்றது உலக மக்களுடைய யோசனைகள் எங்கே வார்த்தை அந்நீகாரியமாக துச்சமாக மதிக்கப்பட்டு விடுகின்றது அகையினாலே ஆசீர்வாதங்கள் குறைகிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் கடவுள் சொல்லிவிட்டால் அதன்படி ஒரு மனுஷன் செய்ய ஆரம்பித்து விட்டால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு வரணியே கிடையாது ஆனா வெளியே செல்வாங்க பாசனாச்சு அதுக்கு இணைய மாற்றங்கள் எல்லாம் தெரியும் அருமையான தேவ ஜானமியை ஈசாக்கு காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டானது எய்த்து தேசத்துக்கு பஞ்சம் முளைக்க தகவலை போல போக வேண்டும் என்று புறப்பட்ட ஆண்டவர் சொன்னார் எய்த்துக்கு போகாதே எங்கே இருந்தான் உனக்கு தேசத்தில் மழையை கட்டிவிடுவேன் தேசத்தில் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நம்பி ஐயா மழை பெய்தாலும் கொஞ்ச நாள் ஆகமே புல்லெல்லாம் முளைக்கிறதுக்கு அதனால ஒரு கொஞ்சம் ஷார்ட் பீரியட் ஒரு ஆறு மாசம் இனி அடத்துல சொன்னார் வேலைக்கான மேகம் எழும்புறதா என்று சொல்லி பாரு ஏழு தடவை கடலுவை பார்த்தாலும் மேக மரணமே இல்லை அவர் தரை மட்டும் புரிந்துச்சோம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் இன்னும் போய் பாருப்பா சொல்லி ஏழா தடவை உள்ளங்கை அகலத்து மேகமாத்திருவானு தெரிகிறது அப்படியானால் மழை வந்துவிடும் போராஜாவை சீக்கிரம் போச்சொல்லு அந்த உள்ளங்கை அகலம் மேகமானது பரவி தேசத்திலே பெரிய மழை பெய்தது பெருமழையின் இறச்சில் அவர் கேட்டுக்கொண்டே இருந்தது வெளிப்படுத்தல் மழை பெய்ய போகிறது என்று எறச்சில் கேட்டது அருமையார் தேவ ஜனமே சொப்பனம் காடுகின்றோம் வெளிப்படுத்தல் காடுகின்றோம் அதை நம்புகிறதுக்குரிய விசுவாசனம் இல்லை நீர் குறைந்து போய்விடுகின்றது ஆகினால் ஆசீர்வாதத்திற்குரிய காலங்கள் பிண்டி போவது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அப்படி இருக்கக்கூடாது என்று ஆவியான சொல்லுகின்றார் வேதத்துக்கு நடுங்குகின்றவர்களே நான் நோக்கி பார்ப்பேன் பயிர் செய்தார் நூறு மடங்கு பலன் கிடைத்தது உலகத்தில் யாருக்குமே கிடைக்கக்கூடாது கடவுளை சொன்னார் எப்படி நடந்தது ஆம் பெரிய மாணவர்களே அவர்தான் கடவுள் அந்த கடவுடைய வார்த்தைகளை நாம் நம்பி இருக்கின்றோம் அதைத்தான் தாங்க அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கலாம் சொல்லுகிறதோடு மாத்திரமல்ல அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிற சொல்லுகிறோம் மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க நமக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும் அப்படி தெரியும் களைப்பெல்லாம் உண்டாயிருக்கேன் ஆனா கொஞ்ச நாள் வேலை சீட்டு உழிஞ்செயலாமே என வேலையும் கிடைக்கிறது இல்லை ஊழியும் கிடைக்கிறது பெரிய கஷ்டம் தான் கடவுளை என்ன சொல்கிறார்கள் யார் செய்கின்றார்களோ அவர்களைத்தான் கடவுளை ஆசீர்வதிப்பாரு தவறே மற்றபடி மனுஷனுடைய விருப்பத்தின்படி செய்வதற்கு கடவுளை இறங்க மாட்டார் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் நான் ஊழியத்துக்காக புறப்பட்ட நாளிலே ஊழியர் செய்ய வேண்டும் என்று ஆசை வேலையெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு நான் தயார் தான் ஒரு வார்த்தை கேட்டு என்னுடைய குடும்ப எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது என்னுடைய தாயார் தகப்பனார் உடம்பரப்புகள் என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய கரத்தை எதிர்பார்க்கின்றது அந்த வார்த்தை சொல்லி முடித்தவுடனே கடவுள் சொன்னார் நீ என்னுடைய மேலை செய் நான் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் இன்னைக்கு நாற்பது ஆண்டுகளாகின்றது பிரியமான தேவஜானமே அவர் சொன்னால் அதை அப்படியே செய்வார் அகனால் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளெல்லாம் மாற்றப்பட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு சமுதாயத்தில் மேலாக காணப்பட வேண்டும் என்ற ஆண்ட அழைத்து இந்த வேத புத்தகத்தை கரத்தில் தந்திருக்கிறபடியால் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியுடைய கண்களை திறந்து தாரும் அசுரத்துக்கு நடுங்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார் என்பதை உங்கள் மத்திலேயே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அதிகாறு எட்டாவது வாசிக்கும் பொழுது இடம் கொள்ளாமல் போகப்பட்டே ஆசிரியப்பேன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது ஆன் விருப்பம் அதற்கு ஒரு பிரமாணம் கொடுக்கிறார் இப்படி இருந்தால்தான் ஆசீர்வதிப்பெருகின்ற மொட்டையாக வருகிற எல்லாரையும் ஆசீர்வதிப்போம் என்று கடவுளுக்கு சொல்லவில்லை என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ளும் அப்படியானால் வேதம் எழுதி தரப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு கீழ்ப்படிதல் இதுவாக அடங்கியிருந்தல் அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்து படிக்க பல தகரத்துக்குள் அடங்கியிருங்கள் வாரத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் பெரிய பார்வையிலே நாட்களூரில் செல்லலாம் திருச்செமின் பிள்ளையில கருத்தில் வேதம் எழுதி தரப்பட்டிருக்கின்றது நமக்கு சமாதானத்தை விடுதலை தருவதற்காக நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிப்பதற்காக மிகுந்த சமாதானத்தோடு கூட வேண்டும் என்பதற்காக நம்மை ஆசீர்வதிப்பதற்காக மாத்திரமல்ல இன்னும் நம்முடைய வியாதிருந்து குளமாக்குவதற்காக நம்முடைய கரத்தில் திறந்திருக்கிறது